جَهَنَّمَ يَسْلَوْنَهَا وَبِئْسَ الْقَرَارُ وَجَعَلُوا لِلَّهِ أَنْدَادًا نّيُضِلُّونَ عَن سَبِيلِهِ قُل تَمَتَّعُوا فَإِنَّ مَصِيرَكُمْ إِلَى النَّارِ قُلْ عِبَادِيَ الَّذِينَ آمَنُوا يُقِيمُونَ الصَّلَاةَ وَيُنْفِقُونَ مِمَّا رَزَقْنَاهُمْ سِرًّا وَعَلَانِيَةً அல்லா தாலாவுடைய திருமையால் எழுநூற்றி நாற்பதாவது வாரமாக தப்சீருடைய தொடர்பயான் ஆரம்பிக்கப்படுகிறது சூரத் இப்ராஹிம் என்ற அத்தியாயத்தினுடைய இருபத்தி எட்டு ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளன அலம் தர இழல்லதீன பத்தலூ ஞானத்தல்லாகி குஃப்ரன் நபிய நீர் பார்க்கவில்லையா சில மனிதர்களை அல்லாஹுடைய ஞாமத்தை அல்லாஹுடைய பாக்கியத்தை அவர்கள் குஃப்ராக மாற்றிக்கொண்டார்களே அவர்களை பார்க்கவில்லையா மக்கா காபிர்கள் குறிப்பாக நக்காவுடைய அந்த குறைச்சி தலைவர்கள் அல்லாஹத்தாலா மிகப்பெரிய ஞாபகத்தை அவர்களுக்கு வழங்கி உலகத்திலேயே முதன் முதலாக வணக்கத்திற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆலயம் அது அங்குதான் இருக்கின்றது அந்த ஊரிலே அவர்களை அல்லாஹத்தால பிறக்க செய்ததே மிகப்பெரிய பாக்கியம் மக்காவிலே ஒருவர் பிறந்தார் மக்கா வாசியாக இருக்கின்றார் என்று சொன்னால் அல்லாஹத்தாலா அவர் மீது தனிப்பட்ட அருள் கூர்ந்திருக்கின்றான் என்று அர்த்தம் அதே அந்த ஊரை எந்தவிதமான மனித சஞ்சாரம் இல்லாத நிலையில் இருந்த அந்த ஊரை உலகத்தில் எல்லா மனிதர்களும் வந்து போகும்படியான ஒரு தலமாக அல்லாஹத்தாலா ஆக்கினான் என்பதும் மிகப்பெரிய ஞான அதே போன்று எந்த விளைச்சலும் இல்லாத அந்த பூமியை அந்த பூமியிலே உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் கிடைக்கும்படியாக அல்லாஹால ஆக்கி வைத்தது ஒரு பெரிய நியம இவை விட இது நியமத்தை சார்ந்தவை இவை எல்லாவற்றை விட மிகப்பெரிய நியமத்தாக பாக்கியமாக அல்லாஹால ரசூல்லாய் சல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்களை அந்த ஊரிலே பிறக்க செய்தது முமது சல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் ரசூலாக நவியாக அவர்களுக்கு கிடைத்தது மிகப்பெரிய ஞானச் அதற்கும் மேலாக அந்த மஹமத் சல்லாஹேசல்லம் அவர்களுக்கு அல்லாஹால தன்னுடைய வேதத்தை அருளியது மிகப் பெரிய அந்த மனிதர்கள் எல்லாம் இருட்டிலே இருந்த நேரத்திலே வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்காக வேண்டி ஒரு மார்க்கத்தை அல்லாஹால உண்டாக்கி தந்தானே அதுவும் எரியமையாக இஸ்லாம் என்ற மார்க்கம் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை தந்தான் அதனை விளக்குவதற்காக வேண்டிய தந்தான் குரானை ரசூல்லாய் சல்லாஹல்லம் அவர்களுக்கு அருளினான் இவையெல்லாம் மானசீகமான மிகப்பெரிய ஞானத்துகளாக வழங்கப்பட்டு இருக்கின்றன எவ்வளோ பெரிய ஞானத்துக்களை எல்லாம் பெற்றுக்கொண்ட அவர்கள் அந்த ஞாபத்துகளுக்கு நன்றி செலுத்துவதற்கு மாறாக நிராகரிப்பை உண்டாக்கிக் கொண்டார்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் அவர்கள் மட்டுமல்ல அவர்களை அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பல மனிதர்களையும் நீங்களும் அந்த மார்க்கத்திற்கு போகக்கூடாது என்று தடை செய்தார்கள் தாங்கள் கெட்டுப்போனது மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் கெட வைத்தார்கள் தாங்கள் தண்டனைக்குரியவர்களாக ஆனது மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் தண்டனைக்குரியவர்களாக ஆக்கினார்கள் அதை அல்லாஹால இங்கே சுட்டி காட்டுகின்றான் அலம் தர இளல் லதீன பத்தலு ஞானத்தல்லாயி குக்ரா அல்லாஹுடைய நியாமத்தை என்று சொன்னால் அல்லாஹுடைய நியாமத்துக்கு நன்றி செலுத்துவதை குஃராக மாற்றிக்கொண்டார்கள் நிராகரிப்பாக மாற்றி கொண்டார்களே அந்த மனிதர்களை நபிய நீர் பார்க்கவில்லையா அப்படி தாங்கள் மாற்றிக்கொண்டது மட்டுமல்லாமல் தாரல் பவார் அவர்களுடைய கூட்டத்தினரையும் அழிவின் வீச்சிலே இறக்கி வைத்தார்களே அவர்களை பார்க்கவில்லையா தாரல் பவார் அழிவின் வீடு என்று சொன்னால் நரகம் தாங்கள் நரகத்திற்கு போவது மட்டுமல்லாமல் தங்களை சார்ந்தவர்களையும் கூட நரகத்திற்கு அனுப்பி வைத்தார்களே இறக்கி வைத்தார்களே என்று சொன்னால் அங்கே நரகத்திற்கு செல்லுவதற்குரிய வழிவகைகளை அவர்கள் செய்தார்கள் தானும் கெட்டு பிறதையும் கெடுப்பது வால் முபில் என்பதாக சொல்லப்படும் தானும் வழி கட்டு பிறதையும் வழி கெடுப்பது இவர்களை நீர் கவனிக்கவில்லையா என்று அல்லாஹால சொல்லுகின்றார் தாரல் பவார் என்று சொன்னால் என்ன அழிவின் வீடு என்று சொன்னால் ஜகன்னம் அதுதான் நரகம் ஜகன்னம் அதிலே அவர்கள் நுழைவார்கள் தங்கும் இடத்தில் அது ரொம்ப கெட்டது நரகம் என்பது தங்கும் இடத்திலேயே மிக கெட்டது இது வெறும் வார்த்தைகளால் சொல்லப்படக்கூடிய விளங்கப்படக்கூடிய விஷயம் அல்ல கெட்டது என்று சொல்லலாம் ஆனால் நரகம் எப்படிப்பட்டது என்பது பற்றி பல ஆயத்துகள் வேறு பல ஆயத்துகளிலே அல்லாஹாலா குறிப்பிடுகின்றான் ரசூல்லாய் சல்லூல்லா அலி செலவு விளக்கங்கள் தந்திருக்கின்றார்கள் அதையெல்லாம் சிந்தித்து பார்க்கும் அந்த நரகம் எப்படிப்பட்ட கெட்ட இடம் என்பதை நாம் விளங்கி கொள்ள முடியும் இங்கே அல்லாஹால நியாமத்து என்று சொல்லியது பொதுவாக இப்பொழுது சொல்லப்பட்ட அதாவது மக்கா என்று அந்த நகரை உருவாக்கி அதிலே ஒரு ஆலயத்தை உருவாக்கி அதிலே அந்த ஆலயத்தை தரிசிக்கும்படியாக உலக மக்களை எல்லாம் அல்லாஹத்தாலா ஏற்பாடு செய்து அங்கே வரச் செய்து அந்த ஊர் மக்களுக்கு ஏராளமான ஞாபத்துகளை அல்லாஹத்தாலா வழங்கி இருக்கின்றார் இது அந்த ஊர் மக்களுக்கு செய்த தனிப்பட்ட ஞாபச்சு அதுபோன்று பொதுவாக பத்தலு ஞாபத்தல்லாஹி குஹரா என்ற இந்த வாசகம் பொதுவாக அல்லாஹத்தாலா மனிதர்களுக்கு செய்த ஞாமத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கும் ரபி இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களின் காரணமாக பின்னால் அந்த ஆயத்துக்களை அல்லாஹாலா அடுத்த ஒரு இரண்டு மூன்று ஆயத்துகளுக்கு பின்னால் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய அந்த செய்தியை சொல்லுகின்றார் குறிப்பாக அந்த நகரை நகர் அந்த நகரை சார்ந்தவர்கள் என்று இருந்தாலும் கூட அல்லாஹு தாலாவுடைய மற்ற ஞாமத்துகளை பெற்றிருக்கக்கூடியவர்களும் கூட இந்த ஆயத்தை சிந்தித்து பார்த்து அல்லாஹுடைய ஞாமத்தை பெற்றிருக்கக்கூடிய அவர்கள் நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹாலா இங்கே விளக்குகின்றான் எண்ணொரு கருத்தையும் அல்லாஹத்தாலா இதிலே தெரியப்படுத்துகின்றான் பொதுவாக அல்லாஹால ஏராளமான பாக்கியங்களை ஞாபத்துகளை வழங்கி இருக்கின்றான் ஞாமத்துகளை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் அதற்கு சுக்குரு உடையவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் நன்றி இல்லாதவர்களாக நடந்து கொண்டால் அந்த மக்காவாசிகளுக்கு என்ன விளைவு ஏற்பட்டதோ அதே விளைவு இவர்களுக்கும் ஏற்படும் என்பதையும் அல்லாஹல்ல தெரியப்படுத்துகின்றார் ஃபியாமத்தினால் வரைக்கும் வரக்கூடிய மக்கள் அனைவருக்குமே எச்சரிக்கையாக அல்லாஹ சொல்லுகின்றார் நமக்கும் அல்லாஹால ஏராளமான ஞாபத்துகளை வழங்கி இருக்கின்றார் வெளியிலே உள்ளே லாகிர் பாத்தி இன்னொரு இடத்தில் அல்லாஹால சொல்லுவதை போன்று சூரத்து என்ற அத்தியாயத்திலே அலம் தரவ் அன்னல்லாக அலம் தரவ் அன்னல்லாக அஸ்மக அலைக்கும் ஞாபகம் லாகிரத்தம் உங்களின் மீது அல்லாஹத்தால வெளிப்படையாகவும் அந்தரங்கமாகவும் ஏராளமான ஞாபகத்துகளை நிரப்பமாக ஆக்கி வைத்துள்ளான் என்று அல்லாஹ சொல்லுகின்றான் வெளித்தோற்றத்திலும் அந்தரங்கத்திலும் நிறைய ஞாபத்துகளை வழங்கி இருக்கின்றார் ஒவ்வொரு மனிதரும் அதனை சிந்திக்க வேண்டும் குறிப்பாக மூம்கள் அதை கட்டாயமாக சிந்திக்க வேண்டும் என்பதையும் அந்த ஆயத்திலே குறிப்பிடுகின்றார் பொதுவாக லாகிர் பாத்தின் என்று சொன்னால் பலவிதமான கருத்துகள் சொல்லப்படும் ஞாமத்து என்பது பொதுவாக பாக்கியம் என்பது துணியவி உகரவி உலகத்தை சார்ந்தவை ஆகிலத்தை சார்ந்தவை என்பதாக இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்படும் துனியாவை சார்ந்த ஞாமத்துகள் என்பவை கஸ்பி மௌஹபி என்பதாக அதை இரண்டு வகையாக பிரிப்பார்கள் அதாவது மனிதன் தான் முயற்சித்து சம்பாதிப்பதின் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஞாபத்துகள் உதாரணமாக நல்ல குணங்களை உண்டாக்கிக் கொள்வது அல்லாஹத்தாலாவுடைய அல்லாஹத்தாலாவினால் கொடுக்கப்பட்ட அந்த ஞாபகத்துகளை சிந்தித்து பார்த்து அதற்குரிய சுக்குருடன் நடந்து கொள்வது அதே மாதிரி மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பொருள்கள் சம்பாதிக்கக்கூடிய பொருள்கள் மட்டுமல்ல பல்வேறு விதமான நிலைகள் இவை எல்லாம் கஸ்பி என்பதாக சொல்லப்படும் மனிதன் தான் விரும்பி சம்பாதிக்க முடியாத சில ஞாபகத்துகள் இருக்கின்றன ஒரு மனிதன் அழகாக இருக்கின்றான் சில மனிதர்கள் அழகில்லாதவர்களாக இருக்கின்றார்கள் சிலர் நல்ல தோற்றமுள்ளவர்களாக இருக்கின்றார்கள் சிலர் அதைவிட கொஞ்சம் குறைந்த தோற்றம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் சிலர் வெள்ளையாக இருக்கின்றார்கள் சிலர் கருப்பாக இருக்கின்றார்கள் உலகத்திலே பல்வேறு விதமான நிறங்கள் உடைய மனிதர்களை அல்லாஹல்ல உண்டாக்கி வைத்திருக்கின்றார் அதுவும் அவனுடைய ஞாபத்த என்பதாக அல்லாஹத்தலா இன்னொரு இடத்திலே குறிப்பிடுகின்றான் மின் அம்சிக்கும் ஆயாத்தி அதாவது நிறங்களை உண்டாக்கியதும் அவனுடைய அத்தாட்சியை சார்ந்தது என்பதாக சொல்லுகின்றான் நிறங்களை உண்டாக்கி பல்வேறு விதமான நிறங்கள் உடையவர்களாக உங்களை ஆக்கி வைத்ததும் அல்லாஹத்தாலாவுடைய மிகப்பெரிய அத்தாட்சியை சார்ந்தது என்பதால் அதுபோன்று உடலை அல்லாஹத்தாலா படைத்தான் அதிலே சக்தியை கொடுத்தான் உடல் உறுப்புகளை நல்ல முறையிலே அமைத்து வைத்தான் இதெல்லாம் வெளிப்படையான ஞாபகத்தை அல்லா என்பதாக சொல்லப்போம் உடலுக்கு சுகத்தை தந்தான் அதுபோன்று உறுப்புகளை சரியாக அமைத்து வைத்தது இவை போன்றவை வெளிப்படையான ஞாமத்துகள் அந்தரங்கமான் ஞானத்துகள் என்பவை மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய உடலுக்குள்ளே அல்லாஹால என்பதை கொடுத்தான் உயிர் என்பதை கொடுத்திருக்கின்றான் அகல் அறிவை தந்திருக்கின்றான் ஹல்பை அல்லாஹத்தாலா வழித்திருக்கின்றான் அதன் மூலமாக பகும் என்று சொன்ன விளக்கம் சிந்தனை செய்யக்கூடிய திறன் நாக்கை வெளிப்படையாக கொடுத்த அல்லாஹால அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய பேசும் ஆற்றலை அல்லாஹத்தால தந்திருக்கின்றான் இவையெல்லாம் மறைமுகமான ஞாபத்துகளாக கருதப்படும் இப்படி ஏராளமான ஞாபகத்துகளை அல்லாஹத்தாலா உள்ளிலும் வெளியிலுமாக தந்திருக்கின்றான் இந்த ஞாபகத்துகளை சிந்திக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹால குறிப்பிடுகின்றான் இவை எல்லாவற்றையும் விட ஆரம்பத்திலே முதலாவதாக சொன்னபடி அல்லாஹு தாலா மனிதனுடைய நேர் வழிக்காக இஸ்லாம் என்ற மார்க்கத்தை தந்தான் அதை விளக்குவதற்காக வேண்டிய தந்தான் குரானை கொண்டு வந்து நமக்கு சமைப்ப சமர்ப்பிப்பதற்காக வேண்டிய ரசூல் சல்லா அலேசல்லம் அவர்களை நபியாக அனுப்பி வைத்தான் இதுவெல்லாம் மிகப்பெரிய நியமஸ் ரசூல் சல்லல்லா அலேவல்லம் அவர்களின் மூலமாக ஈமான் என்ற பாக்கியத்தை தந்தான் அல்லாஹுவை விளங்கக்கூடிய மாரிஃபா ஐர்ஃபான் ரசூல் லாய் சல்லா அலே சொல்லம் அவர்களை முன்மாதிரியாக அனுப்பி வைத்து அவர்களின் மூலமாக நல்ல குணங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தான் நல்ல சிந்தனைகளை கற்றுக் கொடுத்தான் ரசூல் சல்லாஹல்ல அவர்கள் மூலமாக அல்லாஹத்தாலாவிலிருந்து கிடைக்கப்படக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ஞானத்துக்களை எல்லாம் நமக்கு வழங்கினார் இதுவெல்லாம் அல்லாஹத்தாலா மனிதர்களுக்கு செய்திருக்கக்கூடிய ஞானச்சு அதனால் அல்லாஹால முன்னால் ஒரு ஆய் சொல்லப்பட்டது அல்லாஹிலா அல்லாவுடைய ஞானத்தை நீங்கள் எண்ணி பார்த்தால் கணக்கிட்டு பார்த்தால் அதை கணக்கிலே நீங்கள் கொண்டு வர முடியாது இவ்வளவுதான் என்பதாக கணக்கிட்டு முடிக்கவே முடியாது என்று லாகத்தாலா சொன்ன ஒவ்வொரு ஞாமத்தும் அதற்குள்ளே பல கோடிக்கணக்கான ஞாமத்துகள் அமைந்திருக்கின்றன ஒவ்வொரு ஞாபகத்துக்குள்ளும் பல கோடிக்கணக்கான ஞாபத்துகள் உதாரணமாக மனிதனுடைய நாக்கு என்று எடுத்துக்கொண்டால் அது வெறுமனே ஒரு சதை துண்டாக நாம் பார்க்கின்றோம் ஆனால் பேசுவதற்குரிய ஒரு அற்புதமான கருவியாக ஆக்கி வைத்திருக்கின்றார் உலகத்திலே பல கோடிக்கணக்கான பிராணிகள் உயிரினங்கள் இருக்கின்றன எத்தனையோ பிராணிகளுக்கு நாக்கை அல்லாத தலை கொடுத்திருக்கின்றான் நாம் நம்முடைய வீட்டிலே வளரக்கூடிய பிராணிகள் மிருகங்கள் பறவைகள் ஊர்வலங்கள் இவற்றையெல்லாம் பார்க்கின்றோம் எல்லாவற்றிற்கும் நாக்கை அல்லாத தலை கொடுத்திருக்கின்றான் ஆனால் மனிதனை போன்று பேசும் சக்தியை எந்த பிராணிக்கும் அல்லா தலை தரவில்லை இது மனிதனுக்கு தந்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஞானத் என்பதாக சொல்லு ஆக நாக்கு என்ற ஒரு ஞானத்துக்குள்ளே ஏராளமான ஞாபத்துகளை பாக்கியங்களை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றார் வெளித்தோற்றத்திலே பார்ப்பதற்கு ஒரு பாக்கியம் அது கண் என்பது ஒன்று ஒரு கண்ணுக்குள்ளே பல கோடி கணக்கான ஞாபத்துகளை பல தடவை உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன் ஆய்வாளர்கள் பார்வை சம்பந்தப்பட்ட ஆய்வாளர்கள் கண் சம்பந்தப்பட்ட ஆய்வாளர்கள் மருத்துவர்கள் கண் சம்பந்தமாக ஏராளமான விளக்கங்களை சொல்லுகின்றார்கள் ஒரே ஒரு விளக்கம் கண்களுக்கு நிறங்கள் எப்படி தெரிகின்றன என்பது பற்றி ஆய்ந்த ஆய்வாளர்கள் கண் மருத்துவர்கள் கண்ணை பற்றி சொல்லும் பொழுது அதாவது நிறங்கள் எப்படி தெரிகின்றன என்பதாக சொல்லும் பொழுது கண்ணுடைய அந்த கருவிழி இருக்கின்றதே கருவிழியின் நடுவிலே ஒரு சின்ன பகுதி இருக்கின்றது அதுதான் கண் பாவை என்பதாக சொல்லப்படும் கண் பூச்சி என்பதாகவும் சொல்லுவார்கள் மனிதனுக்கு பார்க்கக்கூடிய சக்தி அந்த இடத்தில் மட்டும்தான் இருக்கின்றன மாற்று அதாவது கண்ணை எடுத்து அடுத்தவருக்கு வைத்து பார்வை வரச் செய்வது என்பதை இப்போது செய்து கொண்டிருக்கின்றார்களே கண் தானம் செய்வது என்பதால் முழு கண்ணையும் தோண்டி எடுக்க மாட்டார்கள் கண்ணினுடைய நடுவிலே இருக்கக்கூடிய அந்த கருப்பாக இருக்கக்கூடிய அந்த பகுதி மட்டும் ஒரு தோரம்பருப்பை விட மிகச்சிறியதாக அதை அளவிலே மிகச்சிறியதாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதை மட்டும் தான் எடுப்பார்கள் அதை எடுத்து அடுத்தவருக்கு வைத்து தைத்து விட்டால் பொருத்தி விட்டால் அவருக்கு இந்த பார்வை கிடைத்து விடும் என்பதாக நிறைய அது நடைமுறையிலே இருந்து வருகின்றது நாம் பார்க்கின்றோம் இப்போ அந்த சிறிய பருப்பினுடைய அளவை விட மிகச்சிறியதாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில நிறங்களை அல்லாஹத்தால மனிதன் காணுவதற்காக வேண்டி ஒரு அற்புதமான ஏற்பாட்டை செய்திருக்கின்றான் அந்த பகுதியில இரண்டு விதமான செல்கள் இருக்கின்றன செல்கள் ஒரு செல் என்பது மனிதனுடைய நம்முடைய கண்களால் பார்க்க முடியாத ஒன்று அணுவை போன்று அதை விட மிகச் சிறியதாக இருக்கக்கூடிய ஒன்று இரண்டு வகையான செல்கள் இருக்கின்றன ஒன்று கூம்பு செல் என்பதாக சொல்லப்படும் இன்னொன்று குச்சியினுடைய வடிவத்திலே உள்ள செல் என்பதாக சொல்லப்படும் உதாரணமாக ஒரு பென்சில் காகித பென்சில் காகிதத்தில் எழுதக்கூடிய பென்சில் இருக்கின்றதே அதை எடுத்துக்கொள்வோம் அந்த பென்சில் சீவப்பட்டால் ஒரு பக்கம் கூறாக இருக்கும் அது செல் ஒரு கூறாக உள்ள செல் கூர்ச்செல் என்பதாக சொல்லப்படும் கூம்பு செல் என்பதாக சீவப்படாமல் அந்த பென்சில் வைக்கப்பட்டால் அதற்கு குச்சி என்பதாக சொல்லப்படும் அமைப்பிலே உள்ள இரண்டு விதமான செல்கள் இருக்கின்றன கூம்பினுடைய வடிவத்திலே இருக்கக்கூடிய செல்கள் ஆறரை லட்சம் செல்கள் இருக்கின்றன குச்சியினுடைய வடிவத்திலே இருக்கக்கூடிய செல்கள் பனிரெண்டரை கோடிகள் இருக்கின்றன எந்த இடத்துல அந்த தோரம் பருப்பை விட மிகச்சிறியதாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில ஒரு செல் ஒரு வகையான செல் பனிரெண்டரை கோடி இன்னொரு வகை ஆறரை லட்சம் இருக்கின்றன இந்த பன்னிரண்டரை கோடியும் ஆறு லட்சம் இந்த இரண்டு செல்களும் சேர்ந்து ஒன்றுக்கொன்று மாறி மாறி இயங்குவதின் காரணமாக அதை சொல்லுகின்றார்கள் கோலாட்டம் போன்று பல பேர் ஒன்றாக நின்று கொண்டு இருவரும் மாறி மாறி கோல் பொழுது பின்னலை போன்று வெளியே இருக்கக்கூடியவர்களுக்கு காட்சி அளிக்கும் அது மாதிரி இயங்குவது மாறி மாறி அந்த இத்தனை கோடி செல்களும் இயங்குவதின் காரணமாக மனிதனுடைய கண்களுக்கு கலர் தெரிகின்றது என்பதாக குறிப்பிடுகின்றார் நேரம் எப்படி தெரிகின்றது என்பது உதாரணம் ஒரு கண்ணுக்குள்ளே ஏராளமான ஞாபகத்துகளை அல்ல தள வைத்திருக்கின்றார் என்று கண் மருத்துவர்களை நாம் கேட்டால் இப்பொழுது புதிதாக சில இது ஐ ஸ்பெஷலிஸ்ட் என்பதாக கண் பிரத்தியாக மருத்துவர் என்பதாக சொல்லுகின்றோம் ரெண்டு கண்ணுக்கும் பார்த்துக்கிட்டு இப்போ சில ஹாஸ்பிட்டல்களில் ஆஸ்பத்திரிகளில் மருத்துவமனைகளில் வச்சுருக்கிறாங்க வலது கண்ணுக்கு ஒரு டாக்டர் இடது கண்ணுக்கு ஒரு டாக்டர் ஏன்னா இதில் உள்ள சமாச்சாரங்கள் அதில் இல்லை அதில் இல்லை சமாச்சாரங்கள் இதில் நம்ம போனோம்னா கண்ணு ரிப்பேர் அப்படின்னு சொல்லி போனோம்னா கண்ணில் பழுது ஏற்பட்டுருக்கிறது என்று சொன்னால் அந்த ஐபி சில ஸ்பெஷலிஸ்ட்டை போகும்போது உங்களுக்கு வலது கண்ணா இடது கண்ணா அப்படின்னு கேட்பார் வலது கன்று சொன்னால் அந்த டாக்டர்கிட்ட போங்க இடது கண்ணா இந்த டாக்டர் ரெண்டு கண்ணுக்கு ரெண்டு டாக்டர் அந்த டாக்டர்ட்ட போய் கேட்டா சார் நீங்க படிச்சீங்களே எத்தனை வருஷம் படிச்சீங்க ஒரு பதினைஞ்சு வருஷம் படிச்சு கண்ணுக்காக வேண்டி கண்ணை பூரா தெரிஞ்சுக்கிட்டீங்களா இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா கேட்டுப்பா கண்ணுடைய தத்துவங்கள் முழுமையாக நீங்கள் அதனை தெரிந்து கொண்டீர்களா என்று கேட்டால் இல்லை என்று சொல்வார் இன்னும் நிறைய தெரிய வேண்டியது இருக்கின்றது ஏன்னா படித்தது சாத சா படித்தது கால்வாசி படிக்காத முக்காவாசி அப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி அனுபவத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கின்றன இங்கே எதற்கு சொல்லப்படுகின்றது என்று சொன்னால் அல்லாஹு தாலாவுடைய ஞாபத்து எவ்வளவு பெரியது எவ்வளவு அதிகமானது எத்தனை கோடி உள்ளது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவே இங்கே குறிப்பிடப்படுகிறது ஏமா முசாலி ரஹமத்துல்லா அலி அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு உதாரணம் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார் ஒரு மல்டி மில்லியனர் மிகப்பெரிய பணக்காரர் அவருக்கு எல்லா வசதிகளும் உண்டு மிகப்பெரிய வசதிகள் பெற்றவர் ஆனால் ஒன்னே ஒன்றவற்றை இல்லை ரெண்டு கண்களும்ார்வை இல்லாதவர் கண்களிலே பார்வை இல்லை அவரிடத்துல ஒரு வேலைக்காரன் இருந்தான் கட்டி மாளிகையிலே வசிக்கின்றார் அவரிடத்துல ஒரு வேலைக்காரன் விசுவாசம் உள்ளவனாக இருந்தான் அவன் உழைப்பான் சம்பளம் கொடுப்பார் வாங்கிக் கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல ஒரு குடிசை ஓலை குடிசையிலே அவன் கூடி இருந்தான் அவனை பார்க்கும் போதெல்லாம் அவனிடத்தில் பேசும் போதெல்லாம் இந்த பணக்காரருக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் ஏற்படும் நாம் இவ்வளோ பெரிய வசதி உள்ளவராக இருக்கின்றோம் எதையுமே பார்க்க முடியவில்லை இவன் ஏழையாக இருக்கின்றான் எல்லாவற்றையும் பார்க்கின்றான் கண்கள் தெரியந்தவனாக பார்வை உள்ளவனாக இருக்கு ஒரு நாள் அந்த பணக்கார அந்த முதலாளி இந்த வேலைக்காரரை கூப்பிட்டு நீ அன்றை வேலை செய்கிற நான் உனக்கு காசு கொடுக்குறேன் நீ ஒரு குடிசியில் தங்கி இருக்கிற அதனால ஒரு யோசனை சொல்கிறேன் கேளு அப்படின்னு என்ன முதலாளி சொல்லுங்க உனக்கு ரெண்டு கண்ணு நல்லா தெரியுது பார்வை உள்ளதாக இருக்குது எனக்கு ரெண்டு கண்ணுமே தெரியுது எனக்கு நிறைய சொத்துக்கள் இருக்குது நிறைய ஏராளமான பொருள்கள் இருக்குதுமா காரு பங்களா இப்படி நிறைய இருக்குது இப்போ நான் ஒரு யோசனை சொல்கிறேன் அதை நீ கேட்டேன்னு சொன்னால் நம்ம ரெண்டு பேருமே சமமான பணக்காரர்களாக ஆயிடலாம் என்ன போலவே நீயும் ஆயிடுவேன் என்ன முதலாளி சொல்லுங்க அப்படின்னு கேட்டு ஒன்றும் ரெண்டு கண்ணும் பார்வை உள்ளதாக இருக்குது அந்த ரெண்டு கண்ணில் ஒரு கண்ணை எனக்கு கொடுத்துரும் எனக்கு ஒரு கண்ணு தெரியட்டும் உனக்கு ஒரு கண் வச்சுக்க என்னுடைய சொத்துல பாதி நீ எடுத்துக்க உனக்குண்ண பாதி எனக்கு கொடுத்துரு என் சொத்துல பாதி நீ எடுத்துக்க அப்படி நான் ரெண்டு பேருமே சமமான பணக்காரர்களாக ஆயிடுவோம் அப்படின்னு சொன்னான் அவன் சொன்ன உடனே சொன்னான்னா முதலாளி இதை தவிர வேற எதிர்ந்துதான் சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன் இம்மா முசாலி ரஹமத்துள்ளா அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு கண்ணுக்கு அந்த பணக்காரிடத்தில் உள்ள அந்த சொத்து மதிப்பு உதாரணமாக ஒரு பத்து கோடி ரூபாய் என்று வைத்துக் கொள்வோம் அல்லது ஆயிரம் கோடி என்று வைத்துக் கொள்வோம் பணக்காரத்தில் இருக்கக்கூடிய சொத்துடைய மதிப்பு ஆயிரம் கோடி இவனுக்கு கொடுக்குறேன்ன அவர் சொன்ன மதிப்பு ஐநூறு கோடி அப்போ ஒரு கண்ணை கொடுத்தால் ஐநூறு கோடி தருவதாக சொல்லுகின்றான் இமாம் பஸ்ஸாலி சிந்திக்கக்கூடிய தோரணை அதனுடைய வழி வேறு விதம் அப்போது ஒரு கண் உனக்கு அல்லாஹாலா கொடுத்தீங்கன்னா ஐநூறு கோடி இன்னொரு கண்ணுக்கு இன்னொரு ஐநூறு கோடி நாக்குக்கு இத்தனை கோடி ஒரு காதுக்கு இத்தனை கோடி இன்னொரு காதுக்கு இத்தனை கோடி இப்படியே எல்லா உறுப்புகளையும் வர்ணிக்கின்றார் அப்ப எத்தனை கோடி பெருமான பொருள்கள் உடையவனாக எல்லாம் உன்னை படைத்திருக்கின்றான் அப்படின்னு கேட்டுட்டு சொல்றாங்க எந்த மனிதனும் தன்னை ஏழை என்று சொல்லக்கூடாது நான் ஏழைங்க பிச்சைக்காரங்க ரொம்ப பறமை ஏழை கடையே இவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான ரூபாய்கள் பணங்கள் பெருமான ஞாபத்துகளை எல்லாத்தால் உனக்கு கொடுத்திருக்கும் போது நீயே உன்னை ஏழை என்று சொல்லி கொள்ளுகிறாய் என்பதாக கேட்டுங்க யாரும் தன்னை ஏழை அதனால யாரும் பிச்சை எடுக்காதீங்க அருமையாக சொல்லி காட்டுகிறார் அதனால இங்கே அல்லாஹத்த பொதுவாக அந்த அலம் தர இளல் அதின பத்தலு ஞாபத்த நியாமத்தை மாற்றி கொண்டவர்களை பார்க்கவில்லையா என்று சொல்லும்போது அவர்கள் குஃப்ராக மாற்றி கொண்டார்கள் இஸ்லாத்திற்கு பதிலாக குஃப்ரை உண்டாக்கி கொண்டு அல்லாஹ் ஒருத்தியகளுக்கு மாற்றம் செய்தார்கள் அதே போன்று உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டும் குறிப்பாக முஸ்லிம்கள் பூமீன்கள் சிந்திக்க வேண்டும் தங்களுக்கு ஏராளமான ஞாபத்துகள் கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட அந்த ஞாபத்துகளுக்கு சுக்குரு உள்ளவராக நன்றி உள்ளவராக கொள்ள வேண்டும் சாதாரணமாக நாம் பார்க்கலாம் உலகத்தில் பார்க்கலாம் யாராவது ஒருத்தர் வழியில் போகும்போது அதில் தேங்க போகிறீங்க மறுபடி போயிட்டு இருக்குங்க வாங்கல பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு எல்லா அருமையான ஒரு ஹோட்டலுக்கு கொண்டு போய் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு அதை இதெல்லாம் வாங்கி கொடுத்தா ஐநூறுபாய்க்கு வாங்கி கொடுத்தாருன்னு வச்சுங்க ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தாலும் அது கூட சைட் சேர்த்து அவ்வளோ காசு ஆகிப்போச்சு ரெண்டு பேரும் சாப்பிட்டேன் ஐநூறுரூவாய்க்கு அப்புறம் ஒரு தடவை அவரை வழியில் பார்க்குறேன் பார்க்கும்போது நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறேன் அடப்பாவி ஐநூறுரூவாய்க்கு பிரியாணி வாங்கி கொடுத்தேன் ஒரு சலாங் கூட சொல்ல மாட்டேன் எந்த பக்கம் போயிட்டே இருக்கலாம் அதனால் அப்படின்னு சும்மா சாதாரணமாக அதை விட்டுறங்க ஒரு டீ வச்சுங்க ஒரு டீயை வாங்கி கொடுத்தாங்க கூட ஒரு நன்றி சொல்லுவோம் மனிதனுடைய இயல்பு என்னன்னு கேட்டால் எவ்வளவு குறைவாக பொருளும் பணமும் உலகத்தில் இருக்கின்ற அளவோ செல்வங்கள் இருக்கணும் அந்த அளவுக்கு அல்லாஹ் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனா இருக்கும் கொஞ்சம் அதிகமாக போச்சு அப்படின்னு சொன்னால் நன்றி செய்வதை மறந்துடும் இதை அல்லாஹத்தால் இந்த இடத்துல விளக்குகின்றான் தெரியப்படுத்துகின்றான் உணர்த்துகின்றான் அவர்கள் குஃபரை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் ஞாபத்துக்கு சுகுர் பதிலாக நிராகரிப்பை நன்றி கொன்ற தன்மையை தேர்ந்தெடுத்துக் இந்த இடத்துல குஃர் என்றால் ரெண்டு அர்த்தம் வைக்கலாம் அதாவது ஈமானுக்கு எதிரான குபரை தேர்ந்தெடுத்துக் அதே மாதிரி மோமீன்களாக முஸ்லீம்களாக நாம் நம்பிக்கை கொண்டு லாகிலா ரசூல்லா கலிம சொல்லி இஸ்லாத்து உடையவர்களாக இருக்கின்றோம் நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஞாமத்துகளுக்கு மாற்றம் செய்தால் குஃப்ரானு ஞாமத்துக்கு மாற்றம் செய்த தன்மை ஏற்படும் நன்றி கொன்ற நிலை ஏற்பட்டுவிடும் அதை நீங்கள் செய்யக்கூடாது என்பதை அல்லாஹால எச்சரிக்கை செய்யும் நன்றி செய்வது என்பது ஞாமத்துகளுக்கு நன்றி செய்வது என்பது நாமும் நன்றி செலுத்த வேண்டும் நம்மை சார்ந்தவர்களையும் நன்றி செலுத்துவதற்குரிய வழியை உண்டாக்க வேண்டும் குறிப்பாக நம்முடைய மனைவி மக்கள் நம்முடைய குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் இவர்களுக்கெல்லாம் அந்த நன்றியுடைய உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதையும் சொல்லுங்க தங்களுடைய கவுமகளை அழிவின் வீட்டுக்கு வீட்டிலே இறக்கி வைத்தார்கள் அதாவது ஜகர்ணம் நரகத்திலே இறக்கி வைத்தார் என்று அல்லாஹால சொல்லுகின்றார் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நியாமத்தில் இருக்கும்பொழுது நியமத்தை பெற்றுக் கொண்டிருக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்முடன் இருக்கக்கூடியவர்களையும் நன்றி உள்ளவர்களாக ஆக்க வேண்டும் என்ற கருத்தையும் அல்லாஹ் ஆயத்திலே தெரியப்படுத்துகின்றார் அவர்கள் என்ன செஞ்சாங்க அந்த அக்காவாசிகள் அல்லாஹுக்கு இணைகளை ஆக்கி கொண்டார்கள் அல்லாஹுக்கு இணைகளை ஆக்கி கொண்டார்கள் அல்லாஹுவை போன்றே இந்த தெய்வங்களும் என்பதாக இணையான பொருள்களை இணையான தெய்வங்களை ஆக்கிக் கொண்டு அதை வழிபட்டார்கள் வணங்கினார்கள் அந்தாதா அல்லாத்தாலா உடைய பாதையை விட்டும் வழியை விட்டும் மக்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி தவறச் செய்வதற்காக வேண்டி இந்த தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹுக்கு இணையாக தெய்வங்களை வணங்கும் பொழுது அவர்களை பின்பற்றக்கூடிய பாமரர்கள் அதை பார்த்து இதுதான் சரியான வழி என்பதாக நம்பி அவர்களும் அதே மாதிரி அந்த தெய்வங்களை வணங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு வருகின்றோம் இப்பொழுது வழி கெடுக்க கூட இவர்கள் வழி கெட்டார்கள் இவர்களை பார்த்து யார் செய்கின்றார்களோ அவர்களையும் வழி கெடுத்தார்கள் இவர்கள் ஆரம்பத்தில் தானும் வழிகட்டு பிறதையும் வழி கெடுத்தவன் இந்த நிலையை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள் நபியே நீங்கள் சொல்லுங்கள் அந்த மனிதர்களை பார்த்து இணையாக மற்ற தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய தானும் வழிகையும் வழிகடுக்கக்கூடிய அந்த மனிதர்களை பார்த்து சொல்லுங்கள் கொஞ்சம் சுகம் பெறுங்கள் இந்த உலகத்திலே நீங்கள் கொண்டிருக்கை நீங்கள் இருமாந்து இருக்கக்கூடிய உங்களுடைய அறிவு இவற்றை கொண்டு நீங்கள் சுகம் பெறுங்கள் பொதுவாக அல்லாஹத்தால இந்த மாதிரி மனிதர்களுக்கு உலகத்திலே சுகமான வாழ்க்கையை கொடுப்பான் அது பல இடங்களிலே வந்திருக்கின்றது ஒரு இடத்துல அத்தியாயத்தில் அல்லாஹாலும் இழந்து விடுவார்கள் தவறி விடுவார்கள் என்று இல்லை என்று சொன்னால் காபிரான மனிதர்களுக்கு சிர்கு வைக்கக்கூடிய மனிதர்களுக்கு நாம் பெரும் பெரும் மாளிகைகளை உண்டாக்கி கொடுத்து அந்த மாளிகைகளுடைய வீடுகள் அதனுடைய சுவர்கள் கதவுகள் இவற்றையெல்லாம் தங்கத்தால் வைரத்தால் மற்ற உலோகத்தால் ஆக்கி வைத்து அந்த வீட்டுடைய கூரையை கூட மேலே முகடு போட்டு இருக்கின்றார்களே அந்த சீலிங் கூட தங்கத்தால் வெள்ளியால் நாம் ஆக்கி வைத்திருப்போம் என்று அல்லாஹத்தாலா சொல்லுகின்றான் காபிர்களுக்கு அந்த மாதிரி ஒரு வசதியான நிலையை அல்லாஹாலா ஏற்படுத்தி தந்து மூமின்கள் பார்ப்பார்கள் அவள் காபிரா இருக்கிறதுனால தான் அவ்வளோ பெரிய செல்வம் அவங்களுக்கு கிடைக்கிது நம்ம முஸ்லீமாக இருக்கிறனால ஒன்றுமே இல்லை நாமும் அங்கே போயிடுவோம் அப்படின்னு இந்த ஜனங்கள்லாம் அங்கே போயிடுவாங்க முஸ்லீம்கள்லாம் அப்படி ஏற்படாமல் இருப்பதற்காக அவர்களுக்கு குறைத்து கொடுத்துருக்கின்றோம் என்று லாகத்தால் சொல்லுகின்றார் அந்த குறைவாக கொடுத்ததை பார்த்தே நாம் ஏமாந்து விடுகின்றோங்க டாட்டா பிர்லா மாதிரி உங்களில் யாராவது இருக்கிறாங்களா நம்மள யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறவங்களும் இல்லையா டாட்டா பிர்லா அம்பானி சகோதரர்கள் மாதிரி நம்மளை முஸ்லீம்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க சில பேர் என்ன ஆஜரத் இந்த மாதிரி அம்பா அம்பானி சாதாரண எவ்வளோ பல கோடி அவனுக்கு இருக்கிற சொத்து கண அவனுக்கே கணக்கு தெரியல அதே மாதிரி டாட்டா பிர்லா இன்னும் பெரிய பெரிய அமெரிக்காவில் பெரிய கோடீஸ்வரர்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பெரும் பெரும் மனிதர்கள் எவ்வளோ பார்க்கணும் ஒவ்வொருத்தனுக்கு எவ்வளோன்னு கேட்டால் மூணு லட்சம் கோடி டாலர் அவனுக்கு இருக்குது பத்து லட்சம் கோடி டாலர் இருக்குது அப்படின்னு சொல்லி கணக்கு வேறு போலாம் காப்பீர்களாக இருக்கிறாங்க இவ்வளோ பெரிய பணம் கிடைக்குது நம்ம அல்லாது வணங்குறோம் அல்லா தானே கொடுக்குறோம் அந்த காசி அவனுக்கு நமக்கு ஏன் கொடுக்குறதில்ல என்று சொல்லக்கூடியவர்கள் நினைக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கின்றார்கள் அப்படி நினைக்க கூடாது என்பதையும் உள்ளார் தல சொல்லுகின்றார் கொஞ்ச நாள் சுகம் பெறுங்கள் எவ்வளவு நாள் அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடையிலே உள்ள வயசு அவ்வளோதான் உலகத்திலுடைய வயசு உலகத்தினுடைய வயசு அவ்வளோதான் அதாவது இந்த உடலுக்கு வயசு எவ்வளோ மசீரக்கும் இழந்தார் சரி கொஞ்ச நாளைக்கு பின்னால் என்னாகும் நீங்கள் செல்லும் இடம் நரகம்தான் என்ன மசீரக்கும் உங்களுடைய ஒதுங்கும் இடம் செல்லும் இடம் இளநான் நரகத்தின் பக்கமாகும் என்றும் அல்லாஹால குறிப்பிடுகின்றான் ஆக அல்லாகவை மறுக்கக்கூடியவர்களுக்கு உலகத்திலே கொஞ்சம் சுகத்தை தருவான் ஆனால் கடைசியிலே அவர்களுக்கு நிரந்தரமான தண்டனை நிரந்தரமான வேதனை அவர்களுக்கு உண்டு என்பதை குறிப்பிடுகின்றான் அதை பார்த்து முஸ்லிம்கள் ஏமாந்துவிடக் கூடாது என்பதையும் அல்லாஹால தெரியப்படுத்துகின்றார் இது ஒரு எச்சரிக்கை அவர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்படக்கூடிய விஷயம் நபியே நீங்கள் சொல்லுங்கள் இன்னும் சொல்லுங்கள் என்று சொன்னார் இப்போ அடியார்களுக்கு சொல்லுங்கள் அல்லதீன ஆமனு ஈமான் கொண்ட என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள் இங்க ஒரு அற்புதமான கருத்தை விளக்குகின்றார்கள் ஈமான் கொண்ட அடியார்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு பொதுப்படையா சொல்லல ஈமான் கொண்ட என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள் அடியார்கள் என்று சொல்லியதின் காரணமாக அல்லாஹத்தாலா ஈமான் கொண்டவர்கள் மீது தனி பிரியம் வைத்திருக்கின்றான் என்பதாக குறிப்பிடப்படுகிறது இதற்கு இந்த ஆயத்திற்கு கீழே ஒரு உதாரணத்தையும் எழுதுகின்றார்கள் ஒரு எஜமானுக்கு அடிமை இருக்கின்றார் அடிமைகள் இருக்கின்றார் ஒரு அடிமை இருக்கின்றார் என்று வைத்துக் அந்த அடிமையை பார்த்து இபனுன் வலதுன் இவர் என்னுடைய மகன் என்னுடைய குழந்தை என்னுடைய இல்லை மகன் குழந்தை என்று அந்த அடிமையை பார்த்து இப்படி கூப்பிடுகின்றான் யா இபன் யா வலது அப்படின்னு சொல்றான் மகனே குழந்தையே அப்படின்னு கோப்படுறான் என்னுடையங்கிற வார்த்தை சேர்க்கல பொதுவாக மகனே குழந்தையே அப்படின்னு கோப்படுறான் இப்ப அந்த அடிமை அடிமையாகத்தான் இருப்பான் அடிமை இவருடைய மகனாக ஆக்கப்பட மாட்டான் அதாவது சுதந்திர சுதந்திரமான மனிதனாக ஆக்கப்பட மாட்டான் அதே நேரத்தில இது பிக கிதாபுகளில் இமாம் எழுதக்கூடிய சட்டம் அந்த எதிமான் சொல்லுகின்றான் யா இப்னி யா வலதி என்னுடைய மகனே என்னுடைய குழந்தையே என்று கூப்பிடுகின்றான் என்று சொன்னால் அந்த அடிமை உடனடியாக உரிமை விடப்பட்டு விடுவான் அதாவது அவன் அடிமை தலையிலிருந்து விடுபடுத்த விடப்பட்டு விடுவான் அவன் சுதந்திரவானாக ஆக்கி விடுவான் ஏனென்று சொன்னால் தன் பக்கம் அந்த மனிதனை சேர்ந்து என்னுடைய மகன் என்னுடைய குழந்தை என்பதாக சொன்னான் அதனால அடிமை தலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவன் சுதந்திரமான மனிதனாக ஆக்கப்பட்டு விடுவான் என்பது சட்டம் அதே போன்று அல்லாஹத்தல்லா பொன்பாதி என்னுடைய அடியாருக்கு சொல்லுங்கள் அடியார்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னால் என்னுடைய அடியான் என்று அல்லாஹத்தாலா உரிமையோடு பாசத்தோடு கூப்பிடுகின்றான் அதனால் அல்லாஹுடைய அடியாராக இருக்க வேண்டும் என்பது முதல் நிலை அல்லாஹுடைய அடிமையாக நாம் இருந்து விட்டால் அல்லாஹல தண்டனை கொடுக்க மாட்டான் நரகத்துக்கு அனுப்பவே மாட்டான் சொர்க்கத்துக்கு தான் அனுப்புவோம் அல்லாஹ் தன்னுடைய அடியா என்னுடைய அடியான் என்று சொல்லுகின்றான் பாசத்தோடு சொல்லுகின்றான் ஆனால் என்ன செய்ய வேண்டும் முதலாவதாக ஈமான் கொள்ள வேண்டும் பிறகு தொழ வேண்டும் பொருள் இருந்தால் ஜிக்காத்து கொடுக்க வேண்டும் அல்லாஹிற சூழ்நிலை கட்டளைகளை செயல்படுத்த அப்படி செயல்படுத்தினால்தான் அவர் என்னுடைய அடி அடிமை என்னுடைய அடியான் என்பதற்குரிய வட்டத்துக்குள்ளே வரக்கூடியவனாகவும் ஆவான் என்பதையும் அல்லாஹால அல்லதீன அடியார்களுக்கு சொல்லுங்கள் அல்லதீன எப்படிப்பட்ட அடியார்கள் ஆமனு அவர்கள் ஈமான் கொண்டார்கள் யுகிமுஸ்வலா தொழுகையை நிலை வேண்டும் என்று சொல்லுங்கள் ஈமான் கொண்ட என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தொழுகையை நிலை வேண்டும் என்று சொல்லுங்கள் ும் நாம் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்ய வேண்டும் என்றும் சொல்லுங்கள் சிற்றம் வாயிலானியா இரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவு செய்ய வேண்டும் என்றும் சொல்லுங்கள் என்று அல்லாஹல்ல குறிப்பிடுகின்றார் இங்கே பல கருத்துகள் சொல்லப்படுகின்றன ஈமான் கொண்டது நாமெல்லாம் ஈமான் கொண்டவர்கள் அதில் எந்த சந்தேகம் இல்லை அல்லாஹுவை நம்பி இருக்கின்றோம் ரசூலை நம்பி இருக்கின்றோம் ஆகிரத்தை நம்பி இருக்கின்றோம் எல்லாம் நம்பிக்கை என்ன செய்யணும் யுகிம் தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும் இப்ப தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும் என்ற முதல்ல நிறைய கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு வெறுமனே தொழுவது நான் தொழுகிறேன் தொழுவதற்கு சொல்லப்படும் குறைஞ்ச அளவு இதையும் சொல்றாங்க சப்புகளிலே ஜமாத்தோடு தொழும்பொழுது சப்புகளை நேராக நெருக்கமாக ஒருவருக்கொருவர் தோளோடு தோல் ஒட்டி நெருக்கமாக ஆக்கி கொள்வதும் மின் இகாமி சலா தொழுகையை நிலை சேர்ந்தது தொழுகையை நிலைநிறுத்தி யுகிமுசலா என்று அல்லாஹால சொல்லுவதில் விலகி நின்றாரு குதிங்கால்கள் சரியாக இல்லாமல் நேராக இல்லாமல் விலகி விலகி நிற்கின்றார்கள் முன்பின்னாக நிற்கின்றார்கள் இவர் யுகாமு சலாத்தில சேரமா யுகிமுசலா என்பதிலே சேரமாட்டார் என்பதும் அதனுடைய அருத்து அதே தொழுகை சம்பந்தப்பட்ட எத்தனை விஷயங்களும் அவை வெளித்தோட்டத்திலே முதலாவதாக தொழுகையை சரி செய்து கொள்ள வேண்டும் எப்படி ஒழு ஒது செய்ய வேண்டும் எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் எப்படி ஒழு செய்ய வேண்டும் எப்படி நிற்க வேண்டும் எப்படி ருக்குவம் செய்ய வேண்டும் எப்படி சுஜூது செய்ய வேண்டும் எப்படி இருப்பு இருக்க வேண்டும் எப்படி கிராத்து ஓத வேண்டும் என்ற வெளி தோற்றமான நிலைகளை எல்லாம் முதலாவதாக சரி செய்து கொள்ள வேண்டும் அதை செய்யாதவங்களே ரொம்ப பேர் இருக்காங்க தொழுகிறவங்களே ரொம்ப பேர் இருக்காங்க இன்னைக்கு ஒருத்தர் பார்த்தேன் உலகர்லன்னு நினைக்கிறேன் என் பக்கத்தில் தொழுது இருந்தார் அவங்க வெளியுள்ளவன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் பக்காக ஒரு ஒரு ஒரே ஒரு ரெக்காத்தான் நான் தொழுந்தேன் நாலு ரக்கா தொழுதுட்டார் நாலாவது ரெக்கா தொழுதுட்டு இருக்கேன் சுண்ணத்து நாலு ரக்கா தொழு அப்ப கடைசியில் வந்து தகுப்பேரு கட்டினார் மூணாவது ரத்தா எந்திரிக்கும் போது தகுப்பீடு கட்டினார் நீங்க அதை பார்த்தீங்கன்னு கேட்குறீங்கன்னா பக்கத்தில் நின்றார் அதனால இன்னால் நின்றா தெரியாது நமக்கு முன்னால் நல்லாலும் பார்க்கலாம் பக்கத்துலேயே நின்றார் ஒரே ஒரு ரக்கா தான் நான் தொழுதுருக்கிறேன் ஒரு ரக்கா தான் அரை மணி நேரமா ஒரு நாலு ரக்காது பத்து நிமிஷம் தொழுவோம் ஒரு ரெக்காய் தொழுகிறதுக்குள்ள நாலு ரெக்காய் தொழுது முடிச்சுட்டு உட்கார்ந்து தஸ்வி ஓத ஆரம்பிச்சிட்டார் அதே மாதிரி தொழுது முடிச்சுட்டும் பார்த்தேன் அவரு சொல்லலான்றது அதுக்குள்ள எந்திரிச்சு போயிட்டார் நான் ரெண்டு ரக்காய் தொழுறதுக்குள்ள ஒரு நாலஞ்சு ரெக்காய் தொழுது போயிட்டார் எத்தனை தொழுதான்னு தெரியாது வெளியாயிட்ட அப்படி தொழுகையெல்லாம் இருக்குது நிறைய சில பேர் பாக்குறேன் நம்ம ஹஜ்ஜிக்கு போனவங்களுக்கெல்லாம் ஒரு விதமான இது நிலை இருக்கும் ஒரு விதமான மாற்றம் இருக்கும் ஹஜ்ஜிக்கு போனவங்களுக்கு அங்கேயே மக்காவிலேயே புனிதமான பூமியிலே இப்படி தொழுகிறாங்க நம்ம பூமியில மட்டும் ஏன் எப்படி தொழுகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கிறாங்க மக்கா புனித பூமி அது சரி மக்காவில் இருப்பவர்கள் புனிதமானவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது மக்காவில் வைப்பவர்கள் தான் இங்கே அல்லாத்தால சொல்றாங்க சொல்றான் அல்லா மக்காவில் தான் இருந்தாங்க அதனால மக்காவில் இருக்கக்கூடிய பூமின்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் நமக்கு உதாரணமாக முன்மாதிரியாக ஆக முடியாது இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே இருந்து கொண்டு இருக்கின்றோம் ஆனால் தொழுகையில அலட்சியம் செய்வது தொழுகையை சரி சரியாக இல்லாமல் செய்வது வெளித்தோற்றத்திலே அதே மாதிரி அந்தரங்கமான நிலையும் உண்டு நம்முடைய கல்பு இதயம் எப்படி இருக்க வேண்டும் எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் என்பது இப்போ தொழுகை என்பது லாஹிர் பாத்தின் வெளித்தோற்றத்திலும் அந்தரங்கத்திலும் மிகச் சரியாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் முழுமையகா இஹாமுசலா யுஹீமுஸ் சலா என்ற தொழு இந்த ஆயத்திற்கு உரியவராக ஆக முடியும் பொதுவாக தொழுகை என்பது ஞானவான்கள் சொல்லுவார்கள் தொழுகை என்பது அல்லாவை தவிர மற்ற எல்லாவற்றையும் மறந்து விடுவது தக்பீர் கட்டிட்டு அல்லாஹ் மட்டும் தான் நினைவுக்கு மற்றதெல்லாம் நினைவு கூறக்கூடாது அப்படி இருக்குதா இப்போ அப்படி கிடையாது அல்லாவை தவிர மற்றதெல்லாம் நினைவுக்கு அல்லாஹ் மட்டும் மறந்துறணும் மற்ற எல்லாத்தையும் நினைக்கணும் இது தொழுகையாக நமக்கு இது தொழுகையாக ஆகாது சூப்பியா கிரணத்துல இது தொழுகையே அல்ல என்பதாக சொல்லுகின்றார்கள் அருமையான கருத்து அந்த வாசகம் அல்லாவை தவிர மற்ற எல்லாவற்றையும் மறந்து விடுவதற்கு பெயர் தொழுகை என்பதாக சொல்லி அப்படி அந்த மாதிரி தொழுதால் அந்த மனிதர் என்னுடைய அடி என்னுடைய அடியான் என்று அல்லாஹால மகிழ்ச்சியோடு கூப்பிடுகின்றான் பொல் நகைபாதி என்னுடைய அடியார்கள் ஏன்னா பாவங்கள் செய்துவிட்டாலும் கூட பூமி நான மனிதர் தௌபா செய்ய வேண்டும் என்று அல்லாஹத்தழைக்கும் பொழுது என்னுடைய அடியானே என்று அழைக்கின்றான் என்று சொல்லு என்னுடைய அடியார்களே தங்களுக்கு தாங்களே அநீதி இணைத்துக் கொண்ட வரம்பு மீறிவிட்ட என்னுடைய அடியார்களே அல்லாஹுடைய ரஹமத்தை விட்டும் நீங்கள் நிராசையாகாதீர்கள் என்று அல்லாஹத்தல்லா சொல்லுங்க பாவங்கள் குற்றங்கள் தவறுகள் செய்து விட்டாலும் கூட அல்லாஹ்விடத்தில் சரணடைய வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறது அப்படி அடைந்து விட்டால் சரணடைந்து விட்டால் தௌபா செய்து விட்டால் பாவம் ஈச்சு பெற்று விட்டால் அல்லாவுடைய உரிய அடியார்களாக அவர்கள் ஆகிவிடுகின்றார்கள் என்பதையும் தெரிவிக்கின்றனர் சரிங்க யுகிம் உஸ் சலா அடியார்களுக்கு சொல்லுங்கள் ஈமான் கொண்ட என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தொழுகையை நிலை நிறுத்த வேண்டும் என்பதாகவும் இம்மா ரசுனாகும் நாம் கொடுத்தவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்ய வேண்டும் பொதுவாக செலவு செய்தல் அல்லாவுடைய வழியிலே நன்மையான காரியங்களுக்காக வேண்டி செலவு செய்தல் அப்படின்னு சொல்லும்போது நாம் கொடுத்த பொருள்கள் என்று அல்லாஹத்தால சொல்லுகின்றான் நீங்க சம்பாதிச்ச பொருள்னு சொல்லலை மனிதன் தான் விரும்பி தன்னுடைய அறிவை கொண்டு தன்னுடைய ஆற்றலை கொண்டு சம்பாதிக்கவே முடியாது பணம் சம்பாதிக்க முடியாது அறிவின் மூலமாக ஆற்றலின் மூலமாக உழைப்பின் மூலமாக மனிதன் சம்பாதிக்க முடியும் என்று இருந்தால் உழைக்கும் மனிதர்களெல்லாம் பணக்காரர்களாக இருக்க வேண்டும் அறிவுள்ளவர்களெல்லாம் பணக்காரர்களாக இருக்க ஆற்றல் உள்ளவர்கள் எல்லாம் பணக்காரர்களா இருக்க வேண்டும் அப்படி கிடையாது அறிவாளிகள்லாம் தான் ஏழையா இருக்கிறாங்க அறிவு இல்லாதவர்கள்லாம் பணக்காரா இருக்கும் பல பேர் நேர் மாத்தமாக சில உண்டு ஆனா பெரும்பாலான நிலை இதுதான் அதனால அல்லாஹால சொல்லக்கூடிய குரான்ல பல இடங்களில நாம் கொடுத்தது என்றுதான் சொல்லுகின்றோம் நீங்கள் சம்பாதித்தது என்று சொல்லுவது நல்ல கெட்ட அமல்களைத்தான் நீங்கள் சம்பாதித்தது என்று அல்லாஹால சொல்லுகின்றோம் பல இடங்களில் அதனால நாம் அவர்களுக்கு நாம் கொடுத்தவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் சிற்றன்லாநியத்தன் பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் பகிரங்கமாக வெளிப்படையாகவும் செய்வாங்க மறைமுகமாகவும் செய்வார்கள் யாருக்கும் தெரியாமலும் தர்மம் செய்வார்கள் பல பேர் தெரியும்படியாகவும் தர்மம் செய்வார்கள் முதல் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது இரகசியமாக செய்யக்கூடிய தர்மம் என்பது உபரியான தர்மங்கள் பகிரங்கமாக செய்யக்கூடிய தர்மம் என்பது ஜக்காச்ஸு கடமையான தர்மம் ஜக்காத்தை பகிரங்கமாக கொடுக்க வேண்டும் அது அல்லாத உபரியான தர்மங்களை மறைமுகமாக கொடுக்க வேண்டும் ஏன்னா இவர் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர் கொடுக்கிறார் என்று மக்களுக்கெல்லாம் தெரிய வேண்டும் அதே போன்று பரலான கடமைகள் எல்லாம் அப்படித்தான் பரலை தொழுகை மசிதிலே தொழ வேண்டும் பரல அல்லாத எல்லா தொழுகையும் வீட்டில் தொழணும் அதுதான் அஃல் சிறந்தது என்று சொல்றாங்க ஏன்னா பரலை தொழுதார் என்று மக்களுக்கெல்லாம் தெரிய இவர் பரலை தொழுகிறார் என்று மக்களுக்கெல்லாம் தெரிய வேண்டும் அதனால் ஜமாத்து கடமையாக்கப்பட்டு இருக்கின்றது சேர்ந்து தொழ வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டு அது அல்லாத மற்ற தொழுகைகளை ரகசியமாக வீட்டிலே தொழ வேண்டும் யாருக்கும் தெரியாது அது எவ்வளவு தொழுகிறார் அப்படின்னு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படி இருக்கு அதே மாதிரி அல்லாஹால சிற்றன் வாலானியத்தன் இங்கே இந்த சிற்றன் வாலானியத்தன் என்ற இந்த ரகசியமாக பகிரங்கமாக என்ற இந்த இரண்டு கருத்துள்ள இந்த வார்த்தைகள் சலா என்பதற்கும் சேர்ந்ததா அல்லது ஆகும் என்பதற்கு மட்டுமா என்பதிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன அபிப்பிராயங்கள் இருக்கின்றன ரெண்டு சேர்த்து என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் பெரும்பாலான அவர்களுக்கு நாம் கொடுத்தவற்றில் இருந்து செலவு செய்வார்கள் ரகசியமாகவும் பகிரங்கமாகும் என்று செலவுக்கு மட்டும் அல்லாத்தில இன்னொரு கருத்து ரகசியமாகவும் பகிரங்கமாகும் என்று சொன்னால் எல்லா காலங்களிலும் அப்படின்னு அர்த்தம் தர்மம் செய்யறதுக்கு காலமெல்லாம் கிடையாது எல்லா காலங்களிலும் செய்யலாம் ராத்திரியில பகல்ல அவர் வசதி உள்ளவரா இருந்தாலும் சரி வசதி இல்லாவிட்டாலும் சரி வசதி இல்லாட்டி எப்படி தர்மம் செய்யறது வசதிக்கு தக்கவாறு செய்ய வேண்டும் எவ்வளவு வசதி இருக்குதோ அவ்வளவு பத்து ரூபாய் ஒருத்தர் பத்து ரூபாய் இருக்குது அவர் பத்து ரூபாயிருந்து ஒரு ரூபாய் தர்மம் கொடுக்கிறார் ஒருத்தட்ட ஆயிரம் ரூபாய் இருக்குது ஆயிரம் ரூபாயிருந்து நூறு ரூபாய் தர்மம் கொடுக்கிறார் ரெண்டும் ஒன்று தான் இவற்றை இருக்கக்கூடியதிலிருந்து பத்தில் ஒன்று கொடுத்தார் அவரிடத்தில் இருப்பதிலிருந்து பத்தில் ஒன்று கொடுத்தார் பலன்கள் அதிகமாக கூடுதலாக குறைவாக இருக்கலாம் ஆனால் கொடுத்தது இவற்றில் இருக்கக்கூடிய பத்து பத்தில ஒன்று அவற்றில் இருக்கக்கூடிய பத்தில ஒன்று ஆக குறைவாக இருந்தாலும் தர்மம் செய்யும் தர்மத்திற்கு ஒரு எல்லை என்பது கிடையாது இதுதான் தர்மம் என்று எல்லா டற்றிலும் தர்மம் ஒன்று சுல்லாஸ்லாம் சொன்னார்கள் உன்னுடைய சகோதரருடைய அதாவது ஒரு முஸ்லிமான மனிதருடைய மனிதரை பார்த்து புன்முறுவல் செய்வது முக அவரை பார்ப்பதும் தர்மம் என்பதாக சொன்னார் சதப்பா உன்னுடைய வாளியிலிருந்து உன்னுடைய சகோதரைய வாழியிலே தண்ணீரை ஊற்றுவதும் தர்மம் என்பதாக சொன்னார் அதாவது அவருக்கு ஒரு சின்ன உதவி செய்தாலும் தர்மம் மிகப்பெரிய தர்மத்தை சொல்லுகின்றார்கள் வழியிலே கடக்கக்கூடிய கல் முள் போன்றவற்றை அகற்றி விடுவது முஸ்லிமான மனிதர்களுக்கு இடையூறு தராமல் அதனை அகற்றி விடுவது பொதுவாக மனிதர்களுக்கு இடையூறு தராமல் அகற்றி விடுவது அது தர்மத்திலே மிகச்சிறந்தது ஈமான்டைய கடைத்திய அந்தஸ்து என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் தர்மத்திலே மிகச்சிறந்தது என்பதாக அதற்கு கருத்து சொல்லப்படுகின்றது இரண்டு நாள் வழிகரை ஒரு முள் கிடக்குன்றது ஒரு கண்ணாடி ஓடு கிடக்குன்றது நம்ம போகிறோம் பார்க்குறோம் உடனே அதை எடுத்து அப்புறம் பழத்திறன்னு வச்சுங்க ஓரத்தில் போட்டுடுறோம் சரி போடலை இம்மா உசாரணத்தில் ஒரு உதாரணம் சொல்லுகின்றார்கள் எப்படி சொல்லி காட்டுகின்றார் உதாரணத்தோடு கண்ணாடி துண்டு கிடக்குது போடலை எடுத்து போடலை நம்ம பாட்டுக்கு போயிடுறோம் எனக்கு பின்னால் ஒருத்தர் வந்தார் அவர் பார்க்கலை கண்ணாடி துண்டுல காலை வச்சிட்டார் கண்ணாடி துண்டு குத்திடுச்சு காலைல ரத்தம் வந்துடுச்சு உடனே அவர் டாக்டர் போறார் மருத்துவர் போறார் பண்றார் அது நல்லாகவே இல்லை சீக்கிரமாக இப்படி அது அதிகமாகி அதிகமாகி கடைசியாக அந்த கண்ணாடி குத்தியதற்காக வேண்டி செலவு ஒரு ஆயிரம் ரூபாய் என்று வைத்து கொண்டால் அவர் வைத்தியம் பார்த்தது ரூபாய்க்கு வைத்தியம் பார்த்திருக்கார் என்று வைத்துக் கொண்டால் நான் முன்னால போன போகும்போது அந்த கண்ணாடி துண்டை வெளியே அந்த பக்கம் ஓரமா எடுத்து போட்டிருந்தேன்னு சொன்னா எல்லாவுடைய தக்கத்தீர் வேற ஏற்படுவது என்பது எனக்கு நான் எடுத்து போட்டிருந்தால் எனக்கு பின்னால் வந்த அவருக்கு நான் ஆயிரம் ரூபாய் தர்மம் செய்த நன்மை எனக்கு கிடைக்கும் போட்டிருந்தாது அதை எப்படி அல்லாவுடைய ஏற்பாடுல அல்லாஹ் நான்தான் நடக்கும் அப்படின்னு எல்லாம் கேட்கக்கூடாது ரூபாய் செலவு செய்துதான் அந்த வியாதியை அந்த காயத்தை குணப்படுத்த முடியும் பத்தாயிரம் ரூபாயுடைய நன்மை கிடைக்கும் ஒரு லட்சம் செலவு செய்துதான் அதை நல்லா குண குணப்படுத்த முடியும் என்று இருந்திருந்தால் ஒரு லட்சம் செலவு செய்த நன்மை இவருக்கு கிடைக்கும் அதனாலதான் அதில் ஈமான்ல ரொம்ப கீழ்ச் குறைந்த பகுதி என்பதாக சொன்னார்கள் ஆனால் முஸ்லிம்களுக்கு மக்களுக்கு உதவி செய்வதில் மிகப்பெரிய காரியம் என்பதாக குறிப்பிடப்படுகிறது சரி இங்க ரகசியமாக பகிரங்கமாக என்று சொல்போது நிரந்தரமாக அவர்களுக்கு நாம் கொடுத்த பொருளிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் என்பதாக சரி இந்த தொழுகை செலவு செய்தல் அதாவது தான தர்மங்கள் செய்வதில் காத்து கொடுப்பது இவையெல்லாம் இந்த உலகத்தில தான் உலகத்தை முடித்துக்கொண்டு வாழ்க்கை முடித்துக் கொண்டு மறுமைக்காக வேண்டி நாம் பயணப்பட்டு விட்டால் அப்பொழுது தர்மம் தொழுகை எதுவுமே செல்லுபடியாகாது ஒரு நாள் வருவதற்கு முன்னதாக அந்த நாளிலே கொடுக்கல் வாங்கல் எதுவுமே கிடையாது அதாவது நஷ்டஈடு கொடுப்பதோ வாங்குவதோ எதுவுமே கிடையாது நட்பும் கிடையாது அங்கே மற்றவர்களுடைய நட்பின் மூலமாக ஒரு காரியத்தை சாதித்து விடலாம் என்பதும் கிடையாது உலகத்தில் நம்ம பார்க்கிறோம் ஏதாவது ஒரு கோர்ட்டில் ஒரு ஒரு கேஸ் போட்டாங்க அந்த கேஸில் இருந்து விடுதலை ஆகுவதாக இருந்தால் ரெண்டு மூணு வழி இருக்குது ஒன்று ஏதாவது ஒரு இந்த ஒரு ஆறு மாதம் சிறை தண்டனை அல்லது ஐயாயிரம் ரூபாய் அபராதம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆறு மாதம் சிறை தண்டனை அனுபவிக்கணும் இல்லாட்டி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் கொடுக்கணும் ஐயாயிரம் ரூபாய் அபராதம் கொடுத்துட்டா ஆறு சிறையில் சிறை சாலைக்கு செல்லாமல் இவர் விடுதலையாகி வந்துவிடல இவருக்கு எந்த விதமான இது ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் அல்லது இவர் ஐயாயிரம் ரூபாய் இல்லை இவருக்கு நஷ்ட எடுக்கொடுப்பதற்குரிய பொருள் இல்லை ஆனால் இவர்களுக்கு சில இவருக்கு சில நண்பர்கள் இருக்கின்றார்கள் அதிகாரிகள் தெரிந்தவர்கள் இருக்கின்றார்கள் நம்ம இன்னைக்கு பார்க்கறோம் நிறைய பார்க்குறோம் ஒரு மினிஸ்டர் எம்பி எம்ஏ எம்எல்ஏ அல்லது மினிஸ்டர் அல்லது அதை விட பெரிய போஸ்டில் உள்ளவர் அதிகாரிகள் யாராவது இருக்கிறாங்க இவர் இன்னா இந்த அதிகாரியுடைய உறவினர் இவர் இந்த அதிகாரியுடைய நட்பு இருக்கின்றது இவர் அவருடைய நண்பர் என்ற நிலை இருந்தால் அங்கே யார் நம் மீது கேஸ் போடுகின்றார்களோ குற்றச்சாட்டை ஏற்படுத்தினார்களோ அவர்கள் அந்த நண்பருடைய சிபாரிசின் மூலமாக நம்மை விடுதலை செய்து விடுகின்றோம் இல்லையா பெரிய அதிகாரிகளுடைய மந்திரியுடைய சிபாரிசின் மூலமாக நான் விடுதலையாகி வந்து விட ஒரு குற்றத்தை செய்தான் கியாமத்தினால இந்த ரெண்டுமே கிடை நடக்காது ஐயாயிரம் ரூபாய் அல்ல எத்தனை கோடி கணக்கான பொருள் கொடுத்தாலும் நடக்காது சூரத்து பக்ராவடி ஆரம்பத்தில் அல்ல கடைசியில சொன்னா அதாவது இந்த பூமி நிறைய தங்கம் இருந்தும் பூமி நிறைய தங்கமாக இருந்தும் அது அப்படியே அத்தனையும் நஷ்ட ஈடாக கொடுத்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று நினைத்தால் அது முடியாது என்று அல்லாஹலா சொல்லு அவன் எந்த காசு பணமும் நஷ்டஈடாக கொடுக்கப்பட்டு தண்டனையிலிருந்து விடுதலை பெறக்கூடிய சூழ்நிலை இல்லை அதே போன்று எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய நபியாக இருந்தாலும் சரி அவருடைய சிபாரிசின் மூலமாக இவர் விடுதலை பெறுவதும் கிடையாது அல்லாஹாலா யாருக்கு அனுமதி கொடுக்கின்றானோ அவர் சிபாரிசு செய்தால் தவிர அப்படி சில நபிமார்களுக்கு குறிப்பாக ரசூல்லாம் அவர்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹால அந்த சிபாரிசின் அல்லாஹால விடுதலை அனுமதி கொடுத்தால் தான் அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது என்பதை அல்லாஹாலி மண் அவருடைய உத்தரவு இல்லாமல் அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய கட்டளை யார் ஆனத்தில் சிபாரிசு செய்வது என்பதாக தான் தலை கேட்கின்ற அதனால யாருடைய சிபாரிசும் யாருடைய எந்த பொருளா பொருளுடைய பொருளின் மூலமாக விடுதலை பெறுவதும் கூடியாது அப்படிப்பட்ட நாள் அதாவது ஆமனு ஈமான் கொண்ட என்னுடைய ஈமான் கொண்ட என்னுடைய அடியார்களுக்கு நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள் யுகிமுசலா தொழுகை அவர்கள் நிலைநிறுத்த வேண்டும் நாம் கொடுத்தவற்றிலிருந்து ரகசியமாக பகிரங்கமாக அவர்கள் செலவு செய்ய வேண்டும் மின் கபலித்திய ஒரு நாள் வருவதற்கு முன்னதாக அந்த நாளிலே எந்த விதமான நஷ்டஈடு கொடுப்பதும் கிடையாது எந்த விதமான நட்பும் செல்லுபடியாகாது அப்படிப்பட்ட நாள் வருவதற்கு முன்னால் தொழ வேண்டும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹத்தான் அதனால உலக இன்னொரு கருத்தையும் சொல்லுகின்றான் உலகத்தில் இருக்கும் பொழுது மனிதர்கள் தாங்கள் கொள்ளக்கூடிய நண்பர்கள் தாங்கள் நட்பு கொள்ளக்கூடிய நண்பர்கள் இருக்கின்றார்களே அந்த நண்பர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் துயாமத்தினாளிலே அல்லாஹத்தாலாவிடத்தில் இவருக்கு சிபாறு செஞ்சு ஏதாவது விடுதலை வாங்கி தரக்கூடிய சூழ்நிலை உடையவராக அந்த நண்பர் இருக்க வேண்டும் நண்பர்களையும் நல்லவர்களாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதையும் சொல்லுகின்றார் ஏன்னா சில நல்ல நண்பர்கள் இருப்பார்கள் ாரிகள் தா உடையவர்கள் அல்லாஹுடைய பக்தி உடையவர்கள் இருப்பார்கள் நம்ம ஏதாவது சில தவறுகள் செஞ்சு விட்டு அவர்கிட்ட நம்ம சொல்றோம் இந்த மாதிரி தவறுகள் செஞ்சிட்டோம் அவங்க என்னுடைய நண்பர் துறை இப்படி தவறு செஞ்சுட்டார் யா அவரை நீ மன்னிச்சுடு அவரு அவருடைய அந்த பாவத்துக்கு பரிகாரம் தேடக்கூடிய தௌபாவுடைய பாக்கியத்தை அவருக்கு கொடு அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய அந்த நண்பருக்காக நீ கேட்டால் அல்லாஹால தௌபா செய்யக்கூடிய பாக்கியத்தை அவருக்கு கொடுத்து அப்ப நட்பு எப்படி இருக்க வேண்டும் நண்பர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆகிரத்திலே அல்லாஹத்தாலாவிடத்தை இவருக்கு நல்ல பலன்களை பெற்றுத் தரக்கூடியவராக அந்த நண்பர் இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவரை நட்பு கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹத்தால இங்கே தெரிவிக்கின்றார் அவர் அல்லாத்தால அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இன்னிபி துன்யா அல்லாஹத்தால உலகத்தில் சில வியாபாரங்கள் சில நட்பு உரைகள் இருக்கின்றன என்பதை தெரிந்திருக்கின்றார் உலகத்திலே அவர்கள் அந்த மனிதர்களுடன் வியாபார தொடர்பு கொண்டவர்களாகவும் நட்பு கொண்டவர்களாகவும் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு மனிதரும் யாருடன் அவர் நட்பு கொள்ளுகின்றார் என்பதை கவனிக்கவும் யாருடன் அவர் சிநேகம் கொள்ளுகின்றார் என்பதையும் கவனிக்கவும் அவர் கொள்ளக்கூடிய அந்த நட்பு அல்லாவுக்காக வேண்டி இருந்தால் அதை தொடர்ந்து அந்த நட்போடு அவர்கள் இருக்கவும் வயன்கானல் எகை இல்லா அல்லா அல்லாதவருக்காக வேண்டி அந்த நட்பு இருந்தால் பச உடனடியாக அதை நீக்கிக் கொள்ளவும் அந்த நட்பை நீக்கிக் கொள்ளவும் என்பதாக சொல்லுகின்றார் நண்பன் என்று சொன்னால் அவன் நமக்கு ஆகிரத்திலே உதவி செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சூப்பியாக்கள் ஞானவான்கள் இந்த இடத்துல என்னுடைய அடியான் அடியார்கள் என்று சொன்னதற்கு கருத்து சொன்னோம் என்னுடைய அடியார்கள் என்று சொன்னதுனால அல்லாஹாலா இங்கே ஒரு கருத்தை தெரிவி தெரியப்படுத்துகின்றான் ஈமான் கொண்டு அதுக்கு பின்னால் தொழுகை பொருளாதார பொருளாதாரத்தில் அல்லாஹுடைய வழியில செலவு செய்வது என்பதெல்லாம் இருக்க வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றான் அல்லதீன ஆமனு என்ற வாசகத்தின் மூலமாக அல்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை அல்லாஹாலா தெரியப்படுத்துகின்றான் இதயத்தை ஈமானை கொண்டு பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்பதை அதே மாதிரி தொழுகை தர்மம் செய்வது என்ற இந்த வாசகத்தின் மூலமாக வெளித்தோற்றமான அமல்களை பற்றி அல்லாஹ் தெரிவிக்கின்றார் ஆக ஒவ்வொரு ஒவ்வொரு மோமினான மனிதரும் தன்னுடைய அல்பையும் சுத்தப்படுத்த வேண்டும் தன்னுடைய வெளித்தோற்றத்தையும் சுத்தப்படுத்த வேண்டும் அல்பை ஈமானை கொண்டு பிரகாசிக்க செய்ய வேண்டும் வெளி தோற்றத்தை அமல்களை கொண்டு பிரகாசிக்க செய்ய வேண்டும் அபோ சவீது என்ற ஒரு பெரியார் சொல்லுகின்றார் ஹசானா அல்லாஹத்தாலாவுடைய பொக்கிஷம் எதுவென்றால் மனிதர்களுடைய அடியார்களுடைய இதயங்கள் மூமி நான மனிதர்களுடைய இதயங்கள் அந்த மூமி நான மனிதனுடைய இதயங்கள் அல்லாஹத்தாலாவுடைய ஹசானா அவனுடைய கருவூலம் அல்லாஹுடைய கருவூலமாக இருக்கக்கூடிய அந்த இதயத்திலே அல்லாஹால ஒரு அற்புதமான விட்டும் பொறாமை போட்டி தீயமை தீயவை வஞ்சக எண்ணம் ஆகியவற்றை விட்டும் அல்லாஹால அந்த கல்வை அல்லாஹால சுத்தப்படுத்துகின்றான் ஈமான் என்ற காற்றின் மூலமாக குஃபுரை விட்டும் ஷிற்கை விட்டும் நிஃபாக் என்ற நய நகத்தனத்தை விட்டும் ஏமாற்றுதல் பொறாமை தீமை வஞ்சக எண்ணம் ஆகியவற்றை விட்டும் ஈமான் என்ற வெளிச்சத்தை கொண்டு அல்லது ஈமான் என்ற காற்றை கொண்டு அல்லாஹாலா அந்த இதயத்தை சுத்தப்படுத்துகிறார் ஏன்னா அது அவனுடைய ஹசானா அவனுடைய கருவூலம் அதனால அதை சுத்தப்படுத்துகிறோம் சுத்தப்படுத்திய பின்னால் குபரை விட்டும் சிறுக்கை விட்டு சுத்தப்படுத்திய பின்னால் அல்லாஹால அதன் மீது தன்னுடைய ஞான மழையை பெய்ய வைக்கின்றான் அந்த இடத்துல அந்த கருவூலத்தில ஞான மழையை தொடர்ந்து பெய்ய வைக்கின்றான் ஞான மழையின் மூலமாக ஞான நீரின் மூலமாக அங்கே மரங்கள் செடிகொடிகள் விளைகின்றன அது என்ன செடிகொடிகள் அல்லாஹாலாவுடைய ரிவா திரு பொருத்தம் அவனுடைய மஹ்பத் சுக்குரு தெளிவு இஹ்லாஸ் சாத் இது போன்ற நல்ல செயல்பாடுகள் நல்ல தன்மைகள் எல்லாம் அந்த உள்ளத்திலே விளைகின்றன பிறகு அது வெளித்தோற்றத்திலே உடல் அளவிலே அது உள்ளத்திலிருந்து வெளியே வந்து உடல் முழுவதும் பரவி மனிதர்களுக்கு தனக்கு அவருக்கும் மற்றவர்களுக்கும் பலன் தரக்கூடியதாக இருக்கின்றன இது சஹாபாக்கள் பின்னால் வந்த இமாம்கள் ஞானவான்கள் சூப்பியாக்கள் இவர்களுடைய தன்மைகளாக இருந்தன ஈமான் சரியாக இருந்துவிட்டால் அந்த ஈமானுடைய ஒளியின் மூலமாக ஈமானுடைய அந்த காற்றின் மூலமாக தென்றலின் மூலமாக அல்லாஹால தீமைகள் அனைத்தையும் சுத்தப்படுத்தி நன்மைகள் அனைத்தையும் உள்ளே நிறைத்து விடுகின்றன உள்ளே நன்மைகள் நிரப்பப்பட்டதின் காரணமாக உடலிலே வெளியே வெளித்தோட்டத்திலே அந்த நன்மைகள் பிரதிபலிக்க ஆரம்பித்து விடுகின்றன ஈமானுடைய தன்மை உலகத்திலே உடல் மிகச்சரியாக பிரகாசமாக இருக்கும் பொழுது அவருடைய கண்கள் காது நாக்கு மூக்கு அவருடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் அந்த பிரகாசத்தினுடைய தன்மையை கொண்டதாக ஆக்கப்பட்டு விடுகின்றது மானசீகமான முறையிலே அந்த ஒளியை பெற்றவராக அவர் ஆக்கி விடுகின்றார் அவர் தனக்கும் அந்த ஒளி பிறருக்கும் அந்த ஒளியை பாய்ச்சி மற்றவரையும் சீர்திருத்தக்கூடிய சூழ்நிலை அவருக்கு ஏற்படுகின்றது தானும் இருளிலிருந்து காப்பாற்றப்படுகின்றார் அடுத்தவரை அடுத்தவரையும் இருளிலிருந்து காப்பாற்றுகின்றார் என்றெல்லாம் கருத்துகள் இந்த ஆயத்திற்கு தெரிவிக்கின்றார்கள் ஆக அல்லாஹத்தாலா தன்னுடைய அடியார்கள் என்று சொன்னதின் காரணமாக ஒரு மிகச் சிறப்பான ஒரு அந்தஸ்தை நமக்கு வழங்கி இருக்கின்றான் என்பதையும் நாம் புரிய வேண்டும் அடுத்து அல்லாஹாலா சொல்லுவான் தன்னுடைய ஞாபத்தை பற்றி இன்னும் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹுள்ளதே ஹலப்பஸ் சமாத்தி வல்லரும் அல்லாஹாலா எத்தகையவேன் என்று சொன்னால் வானங்களையும் பூமியையும் அவன் படைத்தான் இது போன்ற ஆயத்திற்கு முன்னாள் நிறைய வந்திருக்கு இருந்தாலும் அல்லாஹத்தா தன்னுடைய ஞாபத்துகளை தொடர்ந்து பல இடங்களிலே சொல்லி கொண்டே வருவான் கடைசி வரைக்கும் அல்லாஹுள்ளதே ஹலக்கசமாக வல்லரும் அல்லாஹத்தாலா வானங்களையும் பூமியையும் படைத்தான் வானங்கள் எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றன பூமி எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றது வானங்களிலே என்னென்ன பொருள்கள் இருக்கின்றன பூமியிலே எத்தனை பொருள்கள் என்றெல்லாம் நாம் சிந்தித்து பார்ப்பது கடமை என்பதையும் உள்ளாகி வல்லுறது சமாவாத்தி வல்லுநர் என்று சொல்லுகின்றார் பூமியின்கள் எப்படி இருப்பார்கள் வானங்கள் பூமியை படைத்து இருக்கக்கூடிய விஷயத்திலே சிந்தனை செய்து கொண்டிருப்பார்கள் காலையில எந்திரிச்சவுடன் அந்த சிந்தனை இருக்கணும் வழுக்கை விட்டு எந்திரிச்சோம் எந்திரிச்சோன்னா அலமது இல்லா இல்லதியா பழதமா அதுக்கு பிறகு பாத்ரூம் போகணும் ஒளி செஞ்சோம் ஒளி செஞ்சுட்டு வந்த பின்னால முதலாவதாக செய்ய வேண்டிய காலையில எழுந்திரிச்சா அதாவது முதன் முதலாக தாஜதுக்கு எந்திரிச்சா அவங்க என்ன ஓதுவாங்க அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாய்கிட்ட கேட்டாங்க ரசூல்லா ஆயிஷா நாய்கள் சொல்லுகின்றார்கள் இந்த ஆயத்துக்களை ஓதுவார்கள் என்பதிலிருந்து அதுல அந்த அது சம்பந்தமாக சிந்தனை வானங்கள் பூமியை பற்றி சிந்தனை செய்வது சம்பந்தமாக ஒரு சில ஆயத்துக்களை குறிப்பிடுகின்றான் அது பூராத்தையும் ஓதுவாங்க என்பதாக ஐஷா அல்லாஹால அவர்கள் சொல்லுகின்றார் ஏனென்றால் அந்த ஆயத்தில வானங்கள் பூமி இரவு பகல் இவற்றையெல்லாம் சிந்திக்க வேண்டும் என்று அல்லாஹத்தாலா குறிப்பிடுகின்றான் அதே போன்று அல்லாஹத்தாலா கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஈமான் அது பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹாலாவிடத்தில் கேட்டுக்கொள்ளக்கூடிய அருமையான துவாக்களையும் அதிலே சொல்லித்திருக்கின்றார் அதை உத கூட முதலாவதாக ஓதிக்கொள்ள வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றார் அதனால் அல்லாஹுள்ளதை ஹலப்பஸ்மாவாத்தி உணர்ந்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் வானியல் சம்பந்தப்பட்ட விளக்கங்களிலே இந்த பூமி எப்படி இருக்கின்றது பூமிக்கு அடுத்த கோள் எப்படி இருக்கின்றது அதற்கு அடுத்த கோள் இன்னைக்கு பார்க்குறோம் செவ்வாய் கிரகத்தில் தண்ணீர் இருக்குது அப்படிங்கிறோம் அது செவ்வாய் கிரகம் எப்படி இருக்குன்னு கேட்டால் பாத்தி பாத்தியாக பசுமையாக இருக்கின்றது என்பதாக எப்படி வயல்வெளிகளில் பாத்தி கட்டி தண்ணீர் பாய்ச்சி எப்படி பசுமையாக செழுமையாக இருக்கின்றதோ அதுபோன்று செவ்வாய் கிரகம் இருக்கின்றது என்பதாக சொல்லுகின்றான் எப்படின்னா நிறைய ஆராய்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன ஒரு கிரகத்தை பற்றி பல பல நாள்கள் பல மாதங்கள் அதை பற்றி விளக்கம் சொல்லக்கூடிய சூழ்நிலையில இன்று நாம் நிகழ்வுகளை பார்க்கின்றோம் இதையெல்லாம் சிந்திக்க வேண்டும் அல்லாஹாலா சொல்லுகிறேன் அல்லாஹுள்ளதை வல்லரும் அல்லாஹாலா எப்படிப்பட்டவன் என்றால் வானங்களையும் பூமியையும் அவன் தான் பழைத்தான் வானத்தில் இருந்து தண்ணீரை அவன் தான் இறக்கி வைத்தான் மழையை இறக்கி வைத்தான் அந்த மழையின் மூலமாக அந்த நீரின் மூலமாக பழ வர்க்கங்களை அவன் வெளியாக்கினான் பூமியில் இருந்து உங்களுக்கும் உணவாக உங்களுக்கும் உணவாக உணவாக அப்படின்னு சொன்ன ரிஸ்க் அப்படின்னு சொன்ன ஏராளமான பாக்கியங்கள் அதற்குள்ளே அமைந்திருக்கின்றன உங்களுக்கு மட்டுமல்ல மற்ற பொருள்களுக்கும் மற்ற ஜீவன்களுக்கும் உணவாக அல்லாஹால அமைத்து வைத்திருக்கின்றார் எங்கே மனிதர்களை மட்டும் அல்லாஹால சொல்லுவது அவர்கள் உயர்வாக இருக்கின்றார்கள் என்ற காரணத்தினார் உங்களுக்கு உணவாக பழவர்க்கங்களை அதிலிருந்து அந் அந்த நீரின் மூலமாக பூமியிலிருந்து வெளியாகினார் முன் புல்க கப்பலை உங்களுக்கு அல்லாஹலா வசப்படுத்தி கொண்ட கொடுத்தாங்க தண்ணீரிலே கப்பல் செலுத்துகின்றது என்று சொன்னால் கப்பல் கட்டப்பட்டிருக்கின்றது தண்ணீரிலே மிதந்து செல்லக்கூடிய அமைப்பிலே அதனால் கப்பல் மிதந்து செல்லுகின்ற அதிலே நாம் பயணம் செய்கின்றோம் என்று மட்டும் நினைக்க கப்பலை வழி நடத்தி செல்லக்கூடிய அல்லாஹத்தாலா கப்பல் தானா போனது கிடையாது அதனாலதான் ஏறி உட்கார்ந்த உடனே தோஹா போதணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இந்த கப்பலை எனக்கு வசப்படுத்தி கொடுத்த அல்லாஹாலாவுக்கு எல்லா புகழும் என்று சொல்ல வேண்டும் வாகனத்துல ஏறன்னா இந்த தோஹா செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டதெல்லாம் அல்லாஹ் என்னை நடத்தி செல்லுகின்றான் என்னை அழைத்து செல்லுகின்றான் என்னை ஓட்டி செல்லுகின்றான் என்பதை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக வேண்டும் கப்பல்களை உங்களுக்கு அவன் வசப்படுத்தி கொடுத்தான் கடலிலே அந்த கப்பல்கள் அல்லாஹுடைய கட்டளையை கொண்டு அது நடந்து செல்வதற்காக வேண்டும் மிதந்து செல்வதற்காக கப்பல் போகுதுன்னு சொன்னா தானா போதில்லை அதுல இன்ஜின் இருக்குது பெட்ரோல் ஊற்றுறோம் அதனால இயக்கினா அவர் ஒரு மாலுமி இருக்கிறாரு அவரு மோட்டர் போடுறாரு அவர் ஓட்டிட்டு இருக்கிறாரு அப்படின்னு வெளி தோற்றத்துல சொல்லலாம் ஆனா யார் அசல் மாலுமி அல்லாஹத்தாலி அம்ரீஹி அவனுடைய கட்டளையை கொண்டு அவன் கற்றலை இடலன்னு சொன்னா போகாது அப்படியே நிக்கும் அளவு கவுந்துரும் அவனுடைய கட்டளையை கொண்டு கடலிலே அதை நடத்தி நடந்து செல்வதற்காக வேண்டி மிதந்து செல்வதற்காக வேண்டி கப்பல்களை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான் அன்ஹார ஆறுகளையும் உங்களுக்கு அவன் வசப்படுத்தி கொடுத்தான் இது என்னது ஆறுகள்டுதுலையா அது ஆறு தண்ணிக்கு பேர் ஆறு இல்ல தண்ணி ஓடக்கூடிய பள்ளம் இருக்கு அதுக்கு பேர் தான் ஆறு ஆற்றிலே தண்ணி ஓடுகின்றது ஆற்றிலே நீர் ஓடுகின்றது நீர் ஓடுகின்றது அப்படிதான் சொல்லுவோம் ஆறு பேரு நீர் வேறு அது அப்போ ஆறு தண்ணீர் ஓடக்கூடிய அந்த பள்ளத்தை அவன் தான் கொடுத்தான் ஆறு அந்த மன்னர் வெட்டினார் பழங்காலத்தில் சோழ மன்னர் இந்த இது இத்தனை கிலோமீட்டர் நீளம் உள்ள ஒரு ஆற்றை வெட்டி வைத்தார் மக்கள் பலன் பெறுவதற்காக வெட்ட அப்படின்னு சொன்னால் அவர் ஆறு வெட்டல கால்வாயை எகிப்தியர்கள் ரொம்ப பெரிய சிரமப்பட்டு அந்த சுயஸ் கால்வாயை ஏற்படுத்தினார்கள் அது மத்திய தரைக்கடலோடு செங்கடலை இணைப்பதற்காக வேண்டியுள்ள ஒரு பெரு பெரும் ஒரு ஆறு அது ஆனால் அந்த கால்வாய் ஒரு பெரிய ஆறாக கப்பல் ஓடுவதற்குள்ளே வழியாக ஆக்கி வைத்தார்கள் அவங்க செஞ்சாங்களா நான் தான் செஞ்சேங்க நல்லா தலை ஆறுகளை உங்களுக்கு நாம் வசப்படுத்தி கொடுத்தோம் தண்ணீர் ஓடுவதற்காக வேண்டி நீங்கள் அந்த தண்ணீரை பயன்படுத்துவதற்காக வேண்டி ஆறுகளின் மூலமாக நீங்கள் உங்களுடைய விவசாயத்தை செய்து கொள்வதற்காக வேண்டி ஆற்றின் மூலமாக தண்ணி டேம்ல தண்ணி நிறைஞ்சு போச்சு அந்த டேம்ல தண்ணி நிறைஞ்சு போச்சு வச்சுங்க நிறைஞ்சு போன தண்ணியை எப்படி வெளியாக்குறது வெளியாக்கணும் ஓடணுமா இல்லையா அந்த வெளியாக்கப்படக்கூடிய தண்ணீர் அது ஒரு வாய்க்கால் வழியாக ஓடி வந்து அது ஒரு அணைக்கட்டில தேக்கம் செய்து பிறகு அங்கிருந்து பிரிவு பிரிவாக ஏற்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் செல்வதற்குரிய வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் அணைக்கட்டுகள் இருக்கின்றன ஆறுகளை எல்லாம் வெட்டி வைத்தது யார் மனிதர்களாக இருந்தாலும் கூட அதை உற்பத்தி செய்து நான் தான் என்று அல்லா தலா சொல்றேன் அவன் உங்களுக்கு ஆறுகளை வசப்படுத்தி கொடுத்தான் சூரியனையும் சந்திரனையும் அது நிரந்தரமாக இருக்கக்கூடிய நிலையிலே அதை உங்களுக்கு ஏற்படுத்தி தந்தான் இரண்டும் நிரந்தரமாக இருந்து உங்களுக்கு பலன் தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தந்திருக்கு அதாவது சூரியன் எப்படி இயங்க சந்திரன் எப்படி இயங்க அந்த முறை இரண்டையும் மிக சரியாக சரியான முறையிலே இயங்கக்கூடிய அமைப்பிலே உங்களுக்கு சூரியனையும் சந்திரனையும் அவன்தான்வசப்படுத்திக் கொடுத்தான் சூரியன் அது சுத்திட்டு இருக்குது சந்திரன் அது சுத்திட்டு இருக்குது அப்படிங்கிறது கிடையாது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில பூமி வந்தா சூரிய கிரகணம் ஏற்படுதல் சந்திர கிரகணம் ஏற்படுது என்று சொல்லுவதெல்லாம் அல்லாஹத்தால ஏற்படுத்தக்கூடியது அப்படித்தான் ஒரு பூமி நாம் நம்பிக்கை இருக்க வேண்டும் இதன் காரணமாக வருகின்றது என்று வெளித்தோற்றத்திலே அந்த பொருள்களை மட்டும் நம்பிக்கை கொண்டு இருக்கக்கூடாது சொல்லக்கூடாது என்பதையும் தெரியப்படுத்துகின்ற உங்களுக்கு சூரியனையும் சந்திரனையும் அது நிரந்தரமாக சுற்றி வரக்கூடிய நிலையிலே நிரந்தரமாக வேகமாக சுற்றி வரக்கூடிய நிலையிலே உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான் இரவையும் பகலையும் அவன் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான் இரவு பகல் மாறி மாறி வருகின்றது என்று சொன்னால் அல்லாஹல்லுடைய கற்றலைப்படிக்கு ஒரே சீராக அமைப்பாக இயங்கி கொண்டிருக்கின்றது என்று அர்த்தம் இரவு தானாக வருகின்றது பகல் தானாக வருகின்றது என்று அர்த்தம் அல்ல அல்லாவுடைய கற்றலைப்படி ஒவ்வொரு நேரம் சல்லா அலி சொல்லம் சொல்லுகின்றார்கள் அல்லவா சூரியன் மேற்கே மறைவதாக நாம் பார்க்கின்றோம் ஆனால் உண்மையில மறை அது போகுது சூரியன் மறைந்து விடுகின்றது ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்களை விட்டு மேற்கே அது மறைகின்ற நேரத்திலே அல்லாஹாலத்தில் உத்தரவு கேட்கின்றது நான் இப்படியே போகவா அல்ல திரும்பி வந்த வழியே போகவா என்று ஒவ்வொரு நாளும் சூரியன் உத்தரவு கேட்கின்றது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா சூரியனுடைய சூரியன் செல்வதை போல நமக்கு காட்சி தருகின்றது ஒவ்வொரு வினாடியும் அதைவிட குறைவான நேரத்திலும் அதை அனுமதி கேட்டுத்தான் நகர்ந்து கொண்டே இருக்கின்றது என்ற அர்த்தம் ஏன் என்று சொன்னால் சூரியன் மறைவது இப்பொழுது நமக்கு இங்கே பார்த்தால் நமக்கு ஆறு மணிக்கு சூரியன் மறைஞ்சிருது அஞ்சு சூரியன் மறைஞ்சது அதே நேரத்தில் நமக்கு மேற்கே இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் சூரியன் மறையவில்லை இப்போ மக்காவில் இருக்கிறாங்க அரபு நாட்டில் இருக்காங்க இன்னொரு ரெண்டரை மணி நேரம் கழிச்சு தான் அவர்களுக்கு சூரியன் மறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி நமக்கு மேற்கே சில மைல்கள் தூரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னொரு சில வினாடிகள் கழித்து தான் சூரியன் மறைவு ஏற்படும் இது போன்று மேற்கே செல்ல செல்ல சூரியனுடைய மறைவு நேரம் ஆகி கொண்டே போய் கிழக்கே செலவுக்குள்ளே சூரியன் மறைந்த பின்னா அங்கே சூரியன் மறைந்து விட்டது நமக்கு இன்னும் சூரியன் மறையவில்லை என்ற சூழ்நிலை இருக்கு இங்க இருந்து சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரி நாடுகளை பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் முன்னாள் ரெண்டு மணி நேரம் முன்னாலே இருக்கு அந்த முன்னாலேயே சூரியன் மறைஞ்சிருது அங்க இங்க கொஞ்சம் அந்த அளவுக்கு தாமதமாக சூரியன் மறைகிறது அப்படின்னு சொன்னா சூரியன் மறையக்கூடிய நேரம் மறைவது என்பது கிடையாது நாடுகளை பொறுத்து அதனுடைய அமைப்பு ஏற்படுகின்றது ஒவ்வொரு வினாடியும் சூரியன் அனுமதி கேட்டுக்கொண்டே இருக்கின்றது என்று அர்த்தம் ஒவ்வொரு வினாடியிலும் சூரியன் அல்லாஹத்தில் அனுமதி கேட்கின்றது நான் இப்படியே போகவா திரும்பி செல்லவா வந்த வழியே என்பதாக ஒரு நேரம் வரும் அந்த நேரத்தில் அல்லாஹால சூரியனுக்கு சொல்லுவான் நீ வந்த வழியே திரும்பி போ அப்படின்னு சொல்லுவார் அதுதான் தியாமத்தலாவுடைய அடையாளங்களிலே மிகப்பெரிய அடையாளம் மேற்கிலிருந்து சூரியன் உதயமாகும் மேற்கிலிருந்து சூரியன் உதயமாகும் கிழக்கிலிருந்து உதயமாகும் அது சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகும் உதயமாகி கொஞ்சம் தூரம் வரும் திரும்பவும் அல்லாஹல உத்தரவு கொடுப்பா நீ வந்த வழியே போ என்று சொல்லுவான் போயிட்டு இப்ப யாருடைய உத்தரவு நடக்குது அதுக்கு தனா அதிகாரம் எல்லாம் கிடையாது சூரியனுக்கு சந்திரனுக்கு அதிகாரம் கிடையாது அல்லாஹலா இயங்க செய்திருக்கின்றான் இயக்கி கொண்டு ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹுடைய அனுமதி கேட்டுத்தான் அது நகர்ந்து கொண்டு அதே மாதிரி சூரியனும் சந்திரன் இது சூரியன் சந்திரனா மட்டும் அல்லாத்தால சொன்னா ஏன்னா நம்முடைய பூமியோட ஒட்டியது அதனால பூமிக்கு தேவைப்படக்கூடியதா இது போன்று எத்தனை ஆயிரக்கணக்கான கிரகங்கள் கோலங்கள் இருக்கின்றனவோ அவை அனைத்தும் அப்படித்தான் எவ்வளவு பெரிய கோலமாக இருந்தாலும் சரி இந்த சூரியனை விட பல ஆயிரக்கணக்கான மடங்கு மிக பிரமாண்டமான சூரியன்கள் எல்லாம் இந்த அண்டவெளியிலே இருக்கின்றன என்பதாக கணக்கெடுகின்றார்கள் ஆயிரக்கணக்கான கேலாக்சிகள் இருக்கின்றன எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய அத்தனை கோலங்களும் அல்லாவுடைய அனுமதியை கொண்டுதான் இயங்கி கொண்டு இருக்கின்றன அர்த்தம் இரவையும் பகரையும் அல்லாஹத்தல உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான் மின்குல்லி மால்துமோ இது குறிப்பாக மக்காவாசிகளுக்கு அல்லாஹ் என்னென்ன ஞாபகத்துகளை செய்திருக்கின்றான் செய்து கொண்டிருக்கின்றான் என்பதை சொல்லுகின்றான் அதே நேரத்தில் நமக்கும் படிப்பினை உலக மக்கள் அனைவருக்கும் படிப்பினை ஒமா ஆத்தாக்கும் மின்குல்லி மா சும் இன்னும் அவன் உங்களுக்கு கொடுத்தான் மின் குல்லி மாச்துமு எதையெல்லாம் அவனிடத்தில் நீங்கள் கேட்டீர்களோ அதையெல்லாம் கொடுத்தான் எதையெல்லாம் கேட்டீர்களோ அதை கேட்கிறோம் நம்ம பல விஷயங்களை கேட்கறோம் கேட்டதெல்லாம் சில நேரங்களில் அந்த ஒவ்வொன்றையும் உங்களுக்கு அவன் கொடுத்தான் இப்படி ஏராளமான ஞாபத்துகளை உங்களுக்கு தந்திருக்கின்றான் அல்லாஹல்லுடைய ஞாபத்தை நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தால் லா தொஹூஹா அதை நீங்கள் மட்டிட்டு விட முடியாது அதாவது கணக்கு போட்டு முடிக்க முடியாது இவ்வளவுதான் என்று குறிப்பிட்டு அதை அளவு பண்ணி முடிக்க முடியாது ஆனாலும் இவ்வளவு நியமத்துகளை பெற்றுக்கொண்ட மனிதன் சுகுர் செய்கிறானா அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறானா என்று சொன்னால் அதுதான் இல்லை என்ன என்ன நிச்சயமாக மனிதன் வலுவ அநியாயக்காரனாக இருக்கின்றான் கஃபார் நன்றி கொண்டவனாக இருக்கின்றான் நன்றி இல்லாதவனாக இருக்கின்றான் வலூமுன் என்று சொன்னால் அநியாயக்காரன் அடுத்தவருக்கு அநியாயம் செஞ்சால் அவனுக்கு பேர் ஜாலிம் அநியாயக்காரன் தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்டால் அவனுக்கு பேர் வலூம் தனக்கு தானே அநியாயம் செய்து கொள்ளுகின்றோம் இந்த மனிதன் அல்லாஹுடைய ஞாபகத்துகளுக்கு மாற்றம் செய்வதன் காரணமாக தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டான் நன்றி கொண்டதன் காரணமாக தனக்குத்தானே கேடுகளை உண்டாக்கி கொண்டான் தண்டனையை உருவாக்கி கொண்டான் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறது என்ன என் நிச்சயமாக மனிதன் தலுவன் தனக்கு தானே அநியாயக்காரனாக இருக்கின்றான் நன்றி கொன்றவனாக இருக்கின்றான் சுகுர் என்பதை பற்றி நிறைய விளக்கங்கள் உன்னால சொல்லியிருக்கிறோம் ஏராளமான விளக்கங்கள் பல இடங்களில் பல ஆயத்துகளுக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது என்பது நன்றி என்பது மூன்று நிலைகளிலே தெரியப்படுத்தப்பட வேண்டும் ஒரு நியாமத்தில் கிடைத்ததற்கு சுகுர் செய்ய நன்றி சொல்ல வேண்டும் நன்றி அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது என்பது மூன்று நிலைகளிலே இருக்க வேண்டும் ஒன்று சுக்கர கல்வி மனதினால் ஏற்படக்கூடிய நன்றி ஏதாவது ஒரு ஞாபகத்து கிடைத்தது தாகத்துக்கு தண்ணீர் கிடைத்தது வசிக்கு சாப்பாடு கிடைத்தது வெயிலுக்கு நிழல் கிடைத்தது என்று சொன்னால் உடனடியாக கல்வியில மனசுல அல்லாஹ் எவ்வளோ பெரிய ஞாபத்தை எனக்கு செய்திருக்கின்றான் எவ்வளோ பெரிய வாக்கியத்தை அல்லாஹலா தந்திருக்கின்றான் எவ்வளோ பெரிய உதவியை அல்லாஹலா செய்து விட்டான் என்று மனதிலே அந்த எண்ணம் வரவேண்டும் முதலாவதுதான் தாகமாக இருக்கிறது கடுமையான தாகம் உள்ளிருந்த நீர் கிடைக்கின்றது அதை போட்டு ஒரு நியமத்த அந்த நேரத்தில் வேற எதுவும் கிடையாது காசு பழம்லாம் பாக்கெட்ல ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பத்து லட்ச இருக்குது தாகத்துக்கு தண்ணி கிடைக்கலன்னா பத்து லட்ச ரூபாய் சாப்பிட்டு தாகம் போகாது அது அப்போ தாகத்துக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்கிறது பத்து கோடி ரூபாயை விட பெருசு அது இது கிடைச்சிச்சே என்று அல்லாஹாலாவுக்கு ஷிகுர் செய்யக்கூடிய மனப்பான்மை முதல்ல அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனப்பான்மை மனசுல மனதிலே ஏற்பட்ட உடனே அந்த தண்ணீரை குடித்தோமா குடித்தவுடனே அலம்துல் இல்லா அப்படின்னு சொல்லும் நாக்கின் மூலமாக நன்றி செலுத்துதல் ஷுக்குரே லிசானி என்பதாக சொல்லப்படும் அல்ஹம்துல்லா என்று சொல்லுவோம் அல்லது ரசூல்லாய் சல்லா அலையம் அவர்கள் எந்த வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த வார்த்தையை சாப்பிட்டு முடித்தவுடனே அலமதுல்லா இல்லதி அத்தாமணி என்று சொல்லுவது இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கிறோம் சுக்குர் செய்வது எப்படி அப்படிங்கிறது ரெண்டாவது நாக்கின் மூலமாக அல்லாஹுவை புகழ்வது மூன்றாவதாக இருப்பதால் ரொம்ப கஷ்டமான காரியம் உடல் உறுப்புகளின் மூலமாக நன்றி செலுத்துவது அல்லாஹ் எதை சொன்னாலும் அதை செய்வது தோழுவது நோன்பு வைப்பது காத்து கொடுப்பது ஹஜ் செய்வது நல்லதையே பேசுவது கெட்டதை பேசாமல் இருப்பது வட்டி வாங்காமல் இருப்பது ஹலாலான பொருளை தேடுவது அப்புறம் உண்மையே பேசுவது பொய் பேசாமல் இருப்பது புறம் பேசாமல் இருப்பது தீமைகளை பேசாமல் இருப்பது நல்ல வார்த்தைகளை பேசுவது நல்லவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்களை பேசுவது இவை எல்லாம் உறுப்புகளின் மூலமாக செய்யப்படக்கூடிய விஷயங்கள் இது சுக்குர் நன்றி ஆக மூன்று விதத்திலே நன்றி செலுத்தப்பட வேண்டும் இதயத்தின் மூலமாக நாக்கின் மூலமாக உடல் உறுப்புகளின் மூலமாக இந்த மூன்றும் சேர்ந்தால்தான் நன்றி என்பதாக சொல்ல சுக்குர் என்பதாக சொல்லப்படும் இப்படி ஒருத்தர் நன்றி செலுத்திட்டாரு இது எல்லாத்துக்கும் சேர்ந்து நன்றி செலுத்திட்டார் அப்படி செஞ்சிட்டாருன்னு வச்சிங்க அப்போ நான் நன்றி செலுத்தி முடித்து விட்டேன் அப்படின்னு ஒரு இருமாப்பு வரக்கூடாது தாவூது அலை சலாம் விஷயம் அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கு தாவூத் அலை அவர்கள் தகங்கள் தொழக்கூடிய இடத்திலே போய் உட்கார்ந்து அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து அந்த ஞாபகத்துக்கு சுக்குர் செய்வதற்காக உட்கார்ந்தார்கள் உட்கார்ந்து சுக்குர் செய்து கொண்டே இருக்கிறார்கள் திடீர் என்று ஒரு நினைப்பு வந்தது அவர்களுக்கு அல்லாஹத்தாலாவிடத்தில் கேட்டார்கள் எப்படி நான் நன்றி செலுத்துறதுக்கு தெரியலையே அப்படின்னா ஒரு பெரிய நபி பெரிய ரசூல் அல்லாஹத்தாலா குரானிலே புகழ்ந்து சொல்லுகின்றான் பெரிய விஷயத்தை அல்லாஹத்தாலா அவர்களுக்கு கராமத்தாக மோஜிசாவாக வழங்கியிருந்தான் யாரம்பி கை பாஷ் கொடுக்க சுகுர் இலக்க நியாபத்து நான் உனக்கு எப்படி நன்றி செலுத்துவேன் ஏன்னா நன்றி செலுத்துவதும் ஒரு நியாபத்து நன்றி செலுத்த வேண்டும் என நினப்பு வருது பாருங்க அது ஒரு நியாமத்து அப்போ அந்த நியாமத்துக்கு ஒரு நன்றி செலுத்தணும் அப்போ திரும்ப அந்த நியமத்துக்கு ஒரு நன்றி செலுத்தணும் அதுக்கு ஒரு நன்றி செலுத்தணும் அந்த அதுக்கு ஒரு அப்படி தொடர்ந்து இருக்கும் முசல்சல் தொடர்ந்து கொண்டே இருக்கு அப்போ நன்றி செலுத்தி முடிக்க முடியுமா முடிக்க முடியாது அதனால கேட்குறாங்க சுகு இலக்க நியாமத்தும் மின்காலங்க நீ கொடுத்த ஞாமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனப்பான்மை வருவதும் உன்னிடத்தில் இருந்துள்ள நியாமஸ் அப்ப எப்படி நான் நன்றி செலுத்தி முடிக்கிறது அப்படின்னு கேட்டேன் அப்ப என்ன அர்த்தம் கேட்டா அவன் என்ன சொன்னாங்கன்னு என்னால நன்றி செலுத்தி முடிக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க சொன்னான் யாதான் தாவூதே இப்பொழுதுதான் நீ எனக்கு நன்றி செலுத்தியவனாக ஆகிவிட்டாய் அப்படின்னு சொன்னான் ஏன்னா அந்த அஜிஸ் வரன் அஜிஸ் இயலாமை என்னால் முடியாது அப்படிங்கிறது என்னால் நன்றி செலுத்தி முடிக்க முடியாது ஆனா நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்னால் முடியாது அப்படிங்கிற எண்ணமும் வர நாம் தொழ வேண்டும் நான் தொழுகையை இன்னும் பூரணமாக தொழவில்லை அல்லாஹினுடைய சன்னிதானத்தில நம்ம முதல்ல சொன்னபடி அஸ்வலாத் நிசியான் சிவல்லான்னு சொன்னே அல்லாவை தேர்ப்பட்ட எல்லா பொருள்களையும் மறந்துடுறது அந்த மாதிரி என்னால் தொழுக முடியல அப்படின்னு தொழுது கொண்டே இருக்க வேண்டும் எல்லா தொழுகைகளையும் தொழ வேண்டும் பக்தியாக தொழ வேண்டும் பரிபூர்ணமாக தொழ வேண்டும் ஆனால் நான் இன்னும் தொழவில்லையே என்ற ஏக்கமும் இருக்க எல்லா தர்மங்களையும் செய்ய வேண்டும் நான் தர்மம் கொடுக்கவில்லை என்ற நிலை ஏற்பட வேண்டும் எல்லா நன்மைகளையும் செய்ய வேண்டும் நான் ஒரு நன்மையும் இதுவரைக்கும் செய்யவே இல்லையே என்ற எண்ணம் ஏற்பட அப்படி ஏற்பட்டால் அதுக்கு பேர் அஜ்ஸ் என்பதாக சொல்லப்படும் இயலாமை என்னுடைய இயலாமையை நான் புரிந்து இதுதான் ஒரு வகையில் சொன்னால் மண் அரப நப்சோ பகத ரப்போ தன்னை யார் விளங்கினாரோ அவர் தன்னுடைய ரப்பை விளங்கினார் என்று சொன்னார்கள் அது ஹதீசா இல்லையா என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கின்றது சரியப்படி இருந்தாலும் தன்னை விளங்கியவர் ரப்பை விளங்கிக் கொண்டார் என்னால் முடியாது என்று விளங்கினால் அல்லாஹவால் என்னால் முடியாது என்று விளங்கினால் என்னுடைய ரப்பால் எல்லாம் முடியும் என்று விளங்கிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதைத்தான் அல்லாஹால இந்த ஆயத்திலும் தெரியப்படுத்துகின்றார் என்று விளக்கப்படுகின்றது அல்லாஹால விளக்கத்தை நம்ம அனைவருக்கும் தந்திருள்வானாக இருப்பில்லாம்